गुरुवे गुरुवे गुरुवे गुरु गुरु जमहे सुगंधि पुष्टिवर्धन ऊर्वाुक बंधना मृत्योर्मुक्षीयृता குருபோ நமக அறிகிவோ நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசித்தருடைய கைவல்ய நவநீதத்தின் ஆயிரம் ஏழு செயல்களை கடந்த பதிவுகளில் கண்டோ இன்றைய சிந்தனைக்கு தத்துவ விளக்கப் முதல் செய்யுள் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே அத்வைத வேதாந்தம் படிக்க வரும் குருகுலத்திற்கு வரக்கூடிய ஒரு சீடனுக்கு நான்கு தகுதிகள் இருக்க வேண்டுமென்று வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது உபநிஷத்துக்களில் சான்றோர்களுடைய நூல்களில் அந்த நான்கு தகுதிகள் என்ன அதற்கு சாதன சதுர்டயம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்க சம்பத்து முமுக்ஷத்துவம் இந்த நான்கும் சாதன சதுர்டயம் என்று பெயர் இதை உடைய மாணவனுக்கு சாதன சதுட்டய சம்பன்னாதிகாரி என்ற பெயர் கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தின் முதல் பாடல் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் முதல் தகுதி விவேகம் என்கிறது நித்தியம் நிலையானது அனித்தியங்கள் நிலையற்றது இந்த உலகில் நாம் காணக்கூடிய நாம ரூபங்களாலான இந்த பிரபஞ்சத்தில் எது அழியாதது எது அழியக்கூடியது என்பதை பிரித்து பார்க்கும் இந்த பகுத்தறிவுக்கு விவேகம் என்ற பெயர் அது முதல் தகுதி இரண்டாவது தகுதி இந்த நிலையில்லாத பொருட்கள் மீது இருக்கக்கூடிய அதனால் வரக்கூடிய சுகபோகங்களின் மீது இருக்கக்கூடிய ஆசைகளை விட்டுவிடுதல் ஆசைகளிலிருந்து விலகி இருத்தல் ஆசையற்று இருத்தல் நிராசை நிலையில்லாத இவ்வுலக பொருட்கள் அவற்றினால் வரக்கூடிய சுகபோக அனுபவங்கள் அதை இவ்வுலகிலாகட்டும் அவ்வுலகிலாகட்டும் புண்ணிய கர்மங்களை அதிகமாக செய்து செய்து பொருளை எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் சுகபோகங்களை அனுபவிக்கிறோம் இவ்வுலகிலும் இக பரம் மத்திய இக என்றால் இவ்வுலகம் பரம் என்று சொன்னால் அவ்வுலகம் இவ்வுலகிலே புண்ணிய காரியங்களை செய்து செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்து அதனால் சொர்க்கலோக பிராப்தி அவ்வுலகிலே மேல் உலகிலே சொர்க்கலோகத்திலே போகங்களை அனுபவிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது இந்த இரண்டின் மீதும் ஆசையற்ற தன்மை நிராசையோடு இருப்பதற்கு வைராகியம் என்ற பெயர் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சுகபோக அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்கக்கூடியது அப்ப இந்த பிறவியற்று இருக்க வேண்டும் என்றால் முதற் முதலில் இந்த சுகபோக அனுபவங்கள் இவ்வுலகிலாகட்டும் அவ்வுலகிலாகட்டும் அதன் மீது ஆசையற்ற தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு வைராகியம் என்று பெயர் மூன்றாவது தொகுதி சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் சமாதி சமம் முதலான ஆறு வகையான செல்வங்கள் சம்பத்துக்கள் சமாதி ஷட்க சம்பத்து அது ஆறு வகையான செல்வங்கள் என்ன என்ன என்பதை இரண்டு மூன்று செயல்களில் மேற்கொண்டு சுவாமிகள் விளக்க இருக்கிறார்கள் அதை தனியே அங்கே பார்ப்போம் சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்ற ஆறு வகையான செல்வங்களை பற்றிய விளக்கங்களை இரண்டாவது கவியிலும் மூன்றாவது கவியிலும் முறையே பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக முத்தியை விரும்பும் இச்சை இவ்வுலக வாழ்விலிருந்து அதாவது பிறப்பு இறப்பு என்ற பந்தத்திலிருந்து ஒரு ஜீவாத்மா விடுபட வேண்டும் என்ற தீவீர இச்சை நிலையான மெய்ப்பொருளை அடைய வேண்டும் மெய்ப்பொருளை உணர வேண்டும் இறைவனை இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்ற தீவீர இச்சைக்கு முமுக்ஷுத்தோம் என்ற பெயர் நிலையில்லாத பொருட்களின் மீது ஆசையை விடுவதற்கு வைராகியம் என்றும் நிலையான பொருளை அடைந்தே தீர்வது என்று ஆசை வைப்பதற்கு முமுக்ஷுத்தம் என்றும் பெயர் ஆக தத்துவ வழக்கப்படல முதல் பாடல் விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்கசம்பத்து முமுக்ஷுத்தம் என்ற நான்கு தகுதிகளை விளக்கி ஒரு சாதன சதுர்த்தய சம்பன்னாதிகாரி எப்படி இருக்க வேண்டும் அதற்கான தகுதிகள் என்ன என்பதை முதல் பாடலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வரக்கூடிய சமாதி சட்க சம்பத்து என்ன என்பதை இரண்டாவது மூன்றாவது செயல்களில் முறையே விளக்க இருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்தளவிலே இந்த பதிவை நிறைவு ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நம ஹரி ூர்வருமத்தோர் மாம ஓருோ நம ஹரி கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தில் இரண்டாவது செய்யுள் வேதாந்த பாடம் படிக்க விரும்பும் மாணவனுடைய தகுதிகள் சொல்லி வரும்பொழுது விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்க சம்பத்து முமுக்ஷுத்துவம் சமாதி ஷட்க சம்பத்து என்பதை பற்றி இரண்டாவது மற்றும் மூன்றாவது செயல்களில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில் இரண்டாவது செய்யளை விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் சமாதி சக்க சம்பத்து என்றால் என்ன சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர் தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமறு செய்யும் காம மாதிவரின் அடக்குதல் சகித்தல் முதல்வரி சமாதி சக்க சம்பத்து எவை எவை என்பதை பாண்டவராய சுவாமிகள் வரிசைப்படுத்துகிறார்கள் சமம் தமம் விடல் விடல் என்பதற்கு வடமொழியிலே உபரமம் என்ற பெயர் சகித்தல் சகித்தல் என்பதற்கு வட மொழியிலே திதிக்ஷா என்று பெயர் சமாதானம் சிரத்தை சிரத்தை என்பது ஸ்ரத்தா என்று பெயர் அப்ப சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் என்று 6 இருக்கின்றன ஆறு வகையான சம்பத்துக்கள் ஆறு வகையான செல்வங்கள் ஒரு ஜீவாத்மா பக்குவப்படும் பொழுது ஆன்மீக பாதையில் உயரும் பொழுது இந்த ஆறு குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆறு குணங்களும் ஆறு செல்வங்களாக சம்பத்துகளாக போற்றப்படுகின்றன இந்த தகுதி படைத்தவன்தான் சாதன சதுட்டைய சம்பன்னாதிகாரிக்கு தகுதியுடையவனாக ஆகிறான் சமம் என்றால் என்ன சமம் அகக்கரண தண்டம் சமம் என்பது என்ன அகக்கரணம் என்றால் அந்த நம்முடைய உள்ளே நம்முடைய வெளியில் இருக்கக்கூடிய உடம்புக்கு தூள உடம்பு என்ற பெயர் தூள சரீரம் உள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்கு சூக்ம சரீரம் என்ற பெயர் அந்த சூக்ம சரீரத்தில் இருப்பதை அந்த என்று சொல்கிறோம் அந்த என்றால் மனம் இருக்குது புத்தி இருக்குது இதெல்லாம் அந்த கரணம் என்று அப்ப மனக்கட்டுப்பாடு மனதை கட்டுப்பாடோடு வைத்திருப்பதற்கு அகக்கரண தண்டம் என்று பெயர் சமம் என்று பெயர் முதல்ல இந்த வேதாந்தம் படிக்க விரும்பும் மாணவனுக்கு என்ன தகுதி முதல்ல இருக்கணும் மனக்கட்டுப்பாடு கட்டாயம் இருக்கணும் இரண்டாவது தமம் புறக்கரண தண்டம் அப்ப அகக்கரணம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் புத்தி புறக்கரணம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வெளியேற்கக்கூடிய பாகியந்திரியங்கள் என்னது காது தோல் கண் நாக்கு மூக்கு அதுபோல வாக்கு பேசக்கூடிய வலிமை உள்ள வாக்கு கைகள் கால்கள் இனப்பெருக்க உறுப்பு களி இந்த பத்தையும் சேர்ந்ததுக்கு என்னென்னு பேர் பாகியந்திரியங்கள் புறக்கரணங்கள் என்ற பெயர் இவற்றில் கட்டுப்பாடு இவற்றை கட்டுப்பாடோடு வைத்திருப்பது கட்டுப்படுத்த பழகுவது இதற்கு தமம் என்ற பெயர் அடுத்து விடல் அமர்தரு கருமம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் அந்த செயல்பாடுகள் அவனுக்கு ஒன்று பாவத்தையோ அல்லது புண்ணியத்தையோ பலனாக கொடுக்கின்றன செயலின் விளைவுகள் வினையின் விளைவுகள் வினை பயன்கள் அவனுக்கு பாவ வடிவிலோ புண்ணிய வடிவிலோ ஒவ்வொருவருக்கும் வந்து சேருகின்றன அப்போ அந்த பாவ புண்ணியங்கள் வராது செயல்படும் தன்மை என்ன அப்போ நாம் செயல்படும் பொழுது செயல்பட முற்படும் பொழுது இந்த செயலினுடைய விளைவுகள் எனக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு செயல்படுவதற்கு பலன் செயல்படுவதற்கு என்னென்ன பேரு வீடல் கர்ம பலன்களை விட்டு விடுதல் கர்ம பலன்களை விட்டு விடுதல் நாம் அதாவது பாவ செய்தால் அதம சரீரம் கிடைக்கும் பாவம் புண்ணியம் சரிசமமாக ஒரு காரியம் செய்தால் மிஸ்ர கர்மம் இந்த மனித பிறவி கிடைக்கும் புண்ணிய கர்மங்கள் அதிகமாக செய்யும் பொழுது உயர்ந்த பிறவியான தேவ சரீரம் கிடைக்கும் அப்போ இந்த மூன்று கர்மங்கள் அதாவது பாவம் புண்ணியம் மிஸ்ர கர்மங்கள் எது செய்தாலும் அவற்றினுடைய பலன்கள் எனக்கு வேண்டாம் என்று பலன் கருதாது ஒரு கரு ஈடுபடுவதற்கு விடல் என்று பெயர் கர்ம விட்டு விடுதல் பாவகர்மங்களை செய்யவே கூடாது புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும் ஆனால் அதனுடைய பலன் எனக்கு வேண்டாம் என்று விலகி இருப்பது இதற்கு விடல் கர்ம விட்டு விடுதல் உபரமம் சமஸ்கிருதத்தில் உபரமம் என்று பெயர் அடுத்தது சகித்தல் அப்படி ஒருவன் மனக்கட்டுப்பாடோடு சமம் புற இந்திரியங்கள் கட்டுப்பாடோடு தமம் அப்புறம் கர்ம பலன்களை எதிர்பாராமல் ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய சோதனைகள் புற உலகில் இருந்தோ அல்லது அவனுக்குள் இருந்தோ அவனுக்கு வரக்கூடிய துன்ப அனுபவங்கள் அவனை துன்ப துன்புறுத்தக்கூடிய துன்ப அனுபவங்களிலிருந்து அந்த அனுபவங்களை பொறுத்து கொள்ளும் தன்மைக்கு திதிக்ஷா சகித்தல் என்று பெயர் மமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல் மமர் செய்யும் காமாதிவரின் மமர் என்று சொல்லும் பொழுது மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காமமாதிவரின் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாசரியம் மனதினுடைய பரிம பரிணாமங்கள் மனதினுடைய குற்றத்தினுடைய பரிணாமங்கள் ஒன்றை விரும்புவதும் அந்த விரும்பிய ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதன் மீது கோபப்படுவதும் அது தனக்கே கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதும் பிறருக்கு கிடைக்கும் பொழுது மனம் புழுங்குவதும் அந்த இன்ப அனுபவங்களிலே மயங்கி திளைப்பதும் அறியாமையும் ஆக காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று ஆறு வகையான குற்றங்கள் மனதிலிருந்து கொந்தளித்து கொண்டே இருக்கின்றன அப்படி வரும்பொழுது எல்லாம் பொறுத்து கொள்ளுதல் சகித்துக் கொள்ளுதல் அதற்கு சகித்தல் அல்லது திதிக்ஷா என்று பெயர் ஆக இந்த இரண்டாவது செயலே சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர் தரு கருமம் பற்றாதறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல் என்று இந்த ஆறுவையான சம்பத்துக்கள் சமாதி சக்க சம்பத்துக்களில் முதல் நான்கை விளக்கிவிட்டு இனி வரக்கூடிய சமாதானம் சிரத்தை என்ற இரண்டு செல்வங்களை பற்றி மூன்றாவது செய்ளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்தளவிலே இந்த பதிவை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீ சூ நம यजामहे யமே சுூர்வனர்முமம் ஸ்ரீ குரு நமஹம் தமிழ் வேதாந்த நூல்களில் பிரதானமாக விளங்கக்கூடிய கைவல்லிய நவநீதம் நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் இயற்றப்பட்டது தத்துவ விளக்க படலத்தில் முதல் மூன்று செய்யுள்கள் சாதன சதுர்டய சம்பன்னாதிகாரி யார் என்பதை விளக்குகிறது முதல் செய்யுள் சாதன சதுட்டயம் என்றால் என்ன விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்து முமுக்ஷுத்துவம் என்று சொல்லி சமாதி சக்க சம்பத்தி என்றால் என்ன என்பதை இரண்டாவது செயலுள்ளே சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆராம் அந்த இரண்டாவது செயலே தொடர்ந்து சமம் அகக்கரண தண்டம் என்றும் தமம் புறக்கரண தண்டம் என்றும் அமருத்தரு கருமம் பற்றாத அறுத்தலை விடல் என்றாகும் என்றும் மமறு செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல் என்று முதல் நான்கு செல்வங்களை விளக்கி அடுத்து வரக்கூடிய இரண்டு செல்வங்களாகிய சமாதானம் சிரத்தை என்பதை தத்துவ விளக்கப்படத்தின் மூன்றாவது செயலே விளக்கமாக பார்க்கிறோம் ஒரு வேதாந்த சிரவணம் செய்ய விரும்பும் மாணவன் மனக்கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தன்னுடைய புற இந்திரியங்களாகிய காது தோல் கண் நாக்கு மூக்கு மற்றும் கர்மேந்திரியங்களாகிய வாக்கு கைகள் கால்கள் இனப்பெருக்க உறுப்பு கழிவுறுப்புகள் ஆகியவற்றையும் கட்டுப்பாடோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தமம் என்றும் கர்ம பலன்களை விட்டு செயல்களை செவ்வனே செய்ய வேண்டும் என்பதை விடல் என்ற தகுதியாகவும் அடுத்ததாக அப்படி விடல் கர்மம் செய்யும் பொழுது கர்ம பலன்களை விட்டு செயல்படும் பொழுது காம மாதிவரின் அடக்குதல் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற குற்றங்கள் எல்லாம் மனதிலிருந்து எழும்பொழுது அவற்றை பொறுத்து கொள்ளுதலும் ஆகிய நான்கு செல்வங்களை இரண்டாவது கவியிலும் இப்பொழுது மூன்றாவது கவியில் சமாதானம் சிரத்தை என்ற இரண்டு செல்வங்களை பார்க்க இருக்கிறோம் பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும் யுத்தை சமாதானம் என்பர் மேலோ சமாதானம் என்றால் என்ன சிரவணப் பொருள் என்பது பிரம்மம் அந்த சிரவணை சிரவணப் பொருள் அதாவது நாம் சத்குருவிடம் சென்று சத்குரு நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றிய நிலையான பொருளாகிய பிரம்மத்தை பற்றிய அந்த சிந்தனை அதை குறித்த சிந்தனை அது சரதமாக வைக்கும் இத்தை அது மனதில் இயல்பாக எழுந்திருக்க வேண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அது சம்பந்தமாக சிந்தித்து கொண்டிருப்பது சரதமாக வைக்கும் யுத்தை சமாதானம் என்பர் மேடோர் அப்ப மனமானது ஒருமுகப்பட்டு நிலையான பொருளாகிய பிரம்மத்தை குறித்து குருநாதர் உபதேசம் செய்யக்கூடிய பிரம்மத்தை குறித்து சிந்திப்பது தன்னுடைய ஸ்வரூபத்தை குறித்தே சிந்திக்கக்கூடிய அந்த தன்மைக்கு சமாதானம் என்று பெயர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும் அடுத்த செல்வம் என்ன சிரத்தை வடமொழியிலே ஸ்ரத்தா என்று சொல்கிறோம் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலை சிரத்தையாகும் சிரத்தை என்றால் என்ன விசுவாசம் யார் மீது விசுவாசம் யார் மீது நம்பிக்கை பரம சத்குரு இந்த மெய்ப்பொருளை உபதேசம் செய்யக்கூடிய சத்குரு பரம சத்குரு எல்லாவற்றிற்கும் மேலானவர் உயர்ந்தவர் அந்த மேலான சத்குரு மீது அவர் செய்யக்கூடிய உபதேசத்தின் மீது பரம சத்குரு நூல் அந்த சத்குருவானவர் எதை உபதேசம் செய்கிறார் குரு பரம்பரையாக குரு சிஷிய பரம்பரையாக காலம் காலமாக சனாதன தர்மத்தில் போதிக்கப்பட்டு வந்த இந்த ஆத்ம தத்துவங்களை பிரம்ம தத்துவத்தை ஆத்ம வித்தியை போதிக்கிறார் அப்போ அந்த சாஸ்திரம் அதுக்கு என்ன பேரு வேதம் அந்த வேதத்திலிருந்து நமக்கு பிரஸ்தான திரயங்கள் அந்த பிரஸ்தான குருவானவர் சாஸ்திர சாஸ்திரத்தை அந்த சாஸ்திரத்தை கொண்டு நமக்கு போதனை செய்கிறார் ஆக அந்த நூல் மீது அந்த சாஸ்திரத்தின் மீதும் குருவின் மீதும் உபதேசம் செய்ய அவர் எந்த சாஸ்திரத்தை கொண்டு உபதேசம் செய்கிறாரோ அந்த சாஸ்திரத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பது விசுவாசம் வைத்திருப்பதற்கு சிரத்தை என்று பெயர் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அப்ப இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும் அப்ப இறைவனை பற்றி போதனை செய்யக்கூடிய குரு மீதும் அவர் உபதேசி சாஸ்திரத்தின் மீதும் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்ப பரம சத்குரு நூல் சத்குரு என்று சொன்னால் குருநாதன் நூல் என்று சொன்னால் அவர் உபதேசம் செய்யக்கூடிய சாஸ்திரம் அன்பு அதன் மீது பக்தி அது அந்த பக்திக்கு சிரத்த அந்த நம்பிக்கைக்கு சிரத்தை என்று பெயரும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் இதாவே அப்ப சமம் முதலான ஆறு வகையான செல்வங்களின் பொருள் இதுதான் எனது சமாதி ஆறு வகையின் சொற்பொருள் சமம் தமம் உபர உபரமம் அதாவது விடல் அப்புறம் திதிக்ஷா அதாவது சகித்தல் சமாதானம் சிரத்தை இந்த ஆறினுடைய பொருள் இவ்வாறு என்று சொல்லி தத்துவ விளக்க மூன்றாவது செய்யல் நிறைவடைகிறது ஆக விவேகம் வைராக்கியம் சமாதி சட்கசம்பத்து முமுக்ஷுத்துவம் என்ற நான்கு தகுதிகளில் சமம் முதலான ஆறுவையான செல்வங்கள் சமாதி சக்க சம்பத் என்பது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்று ஆறுவையான செல்வங்கள் என்று சொல்லி இந்த மூன்றாவது கவியிலே சமாதானம் என்பது மன ஒருமுகப்பட்ட தன்மை என்றும் சிரத்தை என்பது சத்குரு மீதும் அவர் உபதேசம் செய்யக்கூடிய சாஸ்திரத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்றும் நிறைவு செய்கிறார்கள் இந்த அளவிலே தத்துவ விளக்க படலத்தின் முதல் மூன்று செயல்கள் ஒரு சாதன சதுட்டய சம்பன்னாதிகாரி யார் என்பதை விளக்கமாக சொல்லி இந்த வேதாந்த சாஸ்திரம் படிப்பதற்குரிய தகுதிகளை இதன் மூலம் நமக்கு தெரிவிக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் மேலும் இந்த சாதன சதுட்டயங்கள் சாதனங்களுடைய சிறப்புகள் என்ன ஒரு மாணவன் இந்த சாதனங்கள் கைவரப்பட்ட மானவனுடைய அடுத்த செயல்பாடுகள் என்னதாக இருக்கும் என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய கதையிலே காணலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குரு யோ நமக ஹரியோம் ீ குருமரி கைவிய நவநீதத்தின் நான்காவது பாடல் தத்துவ வழக்கத்தின் நான்காவது பாடலை இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் அரிது அரிது மானிடராய்ப் பிறத்தல் அரிது ஜந்தூ நாம் நரஜன்ம இந்த மனித பிறவி மிகவும் அரிதானது பல ஜென்மங்கள் பல கோடி ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணிய பலனாலே பாவபுண்ணியங்கள் இரண்டும் கலந்த மிஷிர கர்மங்களினாலே இந்த மனித பிறவி வாய்க்கப்பெறுகிறது ஒரு குருடன் இருட்டான ஒரு அறைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறான் கையில் அவனுக்கு குச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குச்சியை கொண்டு அந்த அறையில் உள்ள மூடப்பட்டுள்ள 84 நாலு லட்சம் கதவுகளை அது ஒரு வட்ட வடிவமான அறை அதில் எண்பத்தி லட்சம் கதவுகள் இருக்கின்றன எண்பத்தி லட்சம் கதவுகளிலும் ஒரே ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த மாட்டிக்கொண்ட அந்த பார்வையிட்ட குருடன் ஒவ்வொரு கதவாக தட்டி தட்டி அந்த குச்சியை கொண்டு தட்டி தட்டி 8.3. மூன்று லட்சத்து தொண்ணூத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கதவுகளை தட்டிவிட்டான் இனி ஒரு கதவு பாக்கி இருக்கிறது அந்த கதவிற்கு அருகிலே வரும்பொழுது அது திறந்திருக்கக்கூடிய கதவு அந்த கதவிற்கு அருகில் வரும்பொழுது அவனுக்கு ஒரு சோம்பேறித்தனம் கதவை தட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குச்சியை தன்னுடைய முதுவை சொறிவதற்கு பயன்படுத்தி அந்த எண்பத்தி நாலாம் லட்சம் கதவை தாண்டி அடுத்த கதவிற்கு சென்று வருகிறான் அவனுடைய கதை மீண்டும் தொடர்கிறது பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கதவுகளையே தட்டிக்கொண்டு இந்த திறந்திருக்கக்கூடிய கதவிற்கு வரும்பொழுது அவன் அதை அந்த குச்சியை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு சரியாக அவன் பயன்படுத்தாமல் விடுகிறான் நல்ல புத்திசாலியானவன் மனம் தளராதவன் அந்த திறந்திருக்கக்கூடிய அந்த கதவிற்கு வரும்பொழுது எச்சரிக்கையாக இருந்து அந்த குச்சியை கொண்டு திறந்திருக்கக்கூடிய கதவை தட்டி வெளியே தப்பித்துவிட வேண்டும் அந்த குருடன் போல இருப்பது அறியாமையிலே மாட்டிக்கொண்ட ஜீவாத்மாக்கள் மனிதர்களாகிய நாம் அனைவரும் இருட்டறை என்பது இங்கே அஞ்ஞான வயப்பட்ட இந்த உலகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குச்சி என்பது விவேகம் பகுத்தறிவு மனிதனுக்கு கிடைத்தக்கூடிய ஆறாம் அறிவு ஆக மற்ற கதவுகளெல்லாம் பூட்டிப்பட்டிருக்கக்கூடிய மற்ற கதவுகளெல்லாம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களில் மனித பிறவியை தவிர்த்த மற்ற பிறவிகளெல்லாம் ஆகவே தாண்டவராய சுவாமிகள் இந்த மனித பிறவி கிடைக்கும் பொழுது முதலில் இருக்கக்கூடிய விவேகம் தொடங்கிய அந்த சாதனங்களை அதனுடைய சிறப்புகளை புகழ்ந்து பேசுகிறார்கள் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆதரால் எந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நூதன விவேக்கி உள்ளம் நுளையாது நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உலகில் அதற்குரிய கருவிகளை ஒருவன் கொண்டு செல்ல வேண்டும் பாடம் படிக்கச் செல்லக்கூடிய மாணவன் கையில் நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் ரப்பர் இரேசர் ரூலர் போன்ற அதற்கு தேவையான புத்தகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான சாதனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு குறிப்பு படிக்கச் செல்லும் பொழுது நம்முடைய புத்தியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல ஒவ்வொரு ஒரு ஆசாரி தொழில் செய்யக்கூடிய ஒருவர் அதற்கு வேண்டிய அந்த மரம் அறுக்கக்கூடிய ரம்பங்கள் அதற்குரிய அந்த அளவுகோள்கள் பென்சில்கள் அவருடைய தொழிலுக்கு வேண்டிய எல்லா சாதனங்களையும் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் உலகில் செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் அதற்குரிய கருவிகளை கொண்டுதான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அதுபோல வேதாந்த சிரவணம் செய்யக்கூடிய வேதாந்தத்தை ஆச்சாரியரிடமிருந்து உபதேசம் பெறக்கூடிய மாணவர்கள் அவர்கள் கையில் அவர்களிடத்தில் இந்த சாதன சதுர்டை வென்ற சாதனங்கள் நான்கும் விவேகம் வைராகியம் சமாதி ஷட்கசம்பத்து முமுட்சுத்துவம் இந்த நான்கும் வேண்டும் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை இந்த உலகத்தில் இந்த தொழிற்கருவிகள் ல்லாமல் எந்த ய ய யாரும் செய்ய முடியாது சாதிக்க முடியாது அடைய முடியாது ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் இந்த நான்கும் என்று சொல்வது விவேகம் என்று சொல்லக்கூடிய நித்திய அனித்தியங்களை பகுத்தறியக்கூடிய அறிவு நிலையில்லாத பிறவிகளாகிய இவ்வுலகிலாகட்டும் சொர்க்கலோகத்திலாகட்டும் வரும் போகங்களிலிருந்து பற்றற்ற தன்மை விலகியிற்கு ஆசையற்ற தன்மை வைராகியம் சமம் முதலான ஆறு வகையான சம்பத்துக்கள் சமாதி சக்க சம்பத்து அதாவது சமம் மனக்கட்டுப்பாடு தமம் புற இந்திரியங்களின் கட்டுப்பாடு விடல் கர்ம பலன்களை விட்டுவிடுதல் சகித்தல் காமம் முதலானவைகள் வரும் பொழுது பொறுத்துக் கொள்ளுதல் சமாதானம் மனதினுடைய ஒருமுகப்பட்ட தன்மை சிரத்தா சிரத்தை குரு மீதும் அவர் உபதேசம் செய்யும் அந்த சாஸ்திர நூலின் மீதும் உள்ள விசுவாசம் நம்பிக்கை அக்சமாதி சக்க சம்பத்து இது மூன்றாவது சாதனம் நான்காவது சாதனம் முமுக்ஷுத்துவம் நிலையான ஒன்றை அதாவது இறைவனை ஆத்ம வஸ்துவை பிரம்மத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற தீவிரமான இச்சை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் அவர்களுக்குத்தான் ஞானம் சித்திக்கும் அவர்களுக்குத்தான் ஞானம் கிடைக்கும் அறிவுண்டாகும் நூதன விவேக்கு உள்ளம் நுழையாது புதிதாக ஒரு இந்த ஆத்ம சாதகர்களாக வரக்கூடியவர்கள் புதிதாக இந்த ஆன்மீக பாதையில அடியெடுத்து வைய வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சாதனங்கள் நான்கும் கைவரப் பெற்றிருந்தாலும் கூட இந்த உபதேசமானது அவ்வளவு எளிதிலே பிடிபட்டு விடாது நூதன விவேக் என்று சொன்னால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆத்ம சாதகன் ஆன்ம பயிற்சி செய்ய வந்திருக்கக்கூடியவன் அவனுக்கு இந்த உபதேசங்கள் குரு செய்யக்கூடிய உபதேசமானது வேதாந்த சிரவணம் வேதாந்த உபதேசமானது அவ்வளோ எளிதிலே புரியாது ஒருவேளை புரிந்துவிட்டால் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் பொருடனாமே யார் எப்ப புரியும் அவன் பல ஜென்மங்களில் செய்த புண்ணிய பலன்களால் கோடி ஜென்மங்களில் பூதன இறந்த காலம் சென்ற பல ஜென்மங்களில் அவன் செய்த ஒரு புண்ணிய கர்மத்தினாலே அவனுக்கு இந்த சாதன சதுர்டயங்கள் நாளும் கைவரப்பெற்றிருந்தாலும் குருவினுடைய உபதேசம் அவனுடைய புண்ணிய கர்மத்தினாலே புலப்படும் அது அவ்வளவு எளிதல்ல என்று சொல்லி சாதனங்களையும் அந்த குரு உபதேசம் எப்பொழுது புரியும் என்ன தேவை என்பதையும் தெளிவாக தாண்டவராய சுவாமிகள் இந்த நான்காவது கவியிலே தத்துவ விளக்கப்படலாம் நான்காவது கவியிலே விளக்கம் அளிக்கிறார்கள் நாளைக்கு அடுத்த பதிவிலே தாப்பத்திரயங்கள் என்ற தலைப்பை சுவாமிகள் விளக்குகிறார்கள் மீண்டும் ஒரு முறை தத்துவ விளக்கப்படலாம் நான்காவது கவி சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் புருடனாமே இன்றைக்கு இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்வோம் மற்றது அடுத்த பதிவிலே ஓம் ஸ்ரீ சத்குருப்போ நம அறிவோம் யம்பே சுர்தனோர்முய மாம ஸ்ரீ சத்குருபியோ நம அரியோ மனிதனாக நம் அனைவரையும் வேதாந்தம் குறிப்பிடும் பொழுது ஜீவாத்மாக்கள் என்று குறிப்பிடுகிறார் ஜீவாத்மாக்கள் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ முக்திக்கு வழி தேடிக்கொண்டிருக்கின்றன முக்தி என்பது பிறப்பு இறப்பு என்ற தலையிலிருந்து பந்தத்திலிருந்து விடுபடுவதே முக்தி எனப்படும் அப்படி முக்திக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஒரு கட்டத்தில் மன தூய்மை அடைவதாலும் மன ஒருமுகப்பாடு கிடைப்பதனாலும் இந்த பெறுவதற்கு முக்தி அடைவதற்குரிய ஞானத்தை பெறுவதற்குரிய அதிகாரிகளாக தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள் வேதத்தின் கர்ம காண்டத்தை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு வரப்பெறுகிறது வேதத்தின் உபாசனா காண்டத்தை முறையாக மன ஒருமுகப்பாடு வந்தமைகிற ஆக ஒரு ஜீவாத்மா ஒரு மனிதன் அவனுடைய மனம் அடைந்து அவனுடைய மனம் ஒருமுகப்படும் ஆயின் அவனுக்கு இந்த வேதாந்த சிரவணம் செய்யக்கூடிய தகுதி வந்தமைகிற அவனுக்கு விவேகம் வாய்க்கப்பெறுகிறது வைராக்கியம் வாய்க்கப் பெறுகிறது சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்ற ஆறு சமாதி சட்க சம்பத்துக்கள் வரப்பெறுகின்றன முமுக்ஷுத்துவம் கைவரப்பெறுகிறது இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இவனுக்கு பெயர் சாதன சதுட்டய சம்பன்னாதிகாரி இந்த அதிகாரியானவன் அவனுக்கு அவனுடைய விதியும் நல்விதியாக நல்லூழ் நல்ல புண்ணிய படன்கள் அவனுடைய பூர்வ ஜென்ம பல கோடி சுக்ருத கர்மங்களால் நல்வினை பயன்களால் அவனுக்கு கிடைத்த புண்ணிய படன்களால் அவனுக்கு இந்த வேதாந்த சிரவணம் கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படி அதிகாரி ஆகப்பட்டவன் தன்னுள்ளிருந்தும் புற உலகிலிருந்தும் தனக்குள்ளே அகமுக அக உலகிலிருந்தும் தனக்கு வெளியேற்கக்கூடிய புற உலகிலிருந்தும் கண்ணுக்கு தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய தெய்வங்களிடத்திலிருந்தும் அவன் தொடர்ந்து சோதனைகளை துன்பங்களை சந்தித்து வருகிறான் அது எதனால் வருகிறது என்று அவனால் தெரிந்தாலோ தெரியா தெரியாவிட்டாலோ அந்த துன்பங்களிலிருந்து அவன் விடுபட முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறான் அப்ப ஒரு ஆத்மசாதகன் ஒரு வேதாந்தம் செய்ய விரும்பும் வேதாந்த சிரவணம் செய்ய விரும்பும் அதிகாரி மாணவன் மூன்று விதமான துன்பங்களுக்கு ஆளாகிறான் அந்த துன்பங்களுக்கு தாப்பத்திரயங்கள் என்று பெயர் என்னென்ன அவை ஒன்று இந்திரியங்களாலும் இந்திரியங்கள் என்று சொன்னால் தனக்குள் இருந்து அத்தியாத்ம துக்கம் இரண்டாவது புவன தெய்வங்களாலும் புவன தெய்வங்கள் என்று சொல்லும் பொழுது கண்ணிற்கு புடப்படாத இயற்கை சக்திகளாகிய தேவதைகளிடத்திலிருந்து அவனுக்கு அவனுடைய விதி பயன்களுக்கு ஏற்றாற் போல துன்பங்கள் வந்தடைகின்றன மூன்றாவது இரண்டாவதுக்கு பெயர் அதிதெய்வ துக்கம் மூன்றாவது அந்த மனிதனுடைய புற அவன் பெறக்கூடிய துன்பங்கள் பூத பௌதிகங்கள் எனது புற உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களால் அது விலங்குகள் தாவரங்கள் பிற மனிதர்கள் பிற பொருட்கள் புற உலகத்தில் இருக்கக்கூடியவற்றினால் அவன் பெறக்கூடிய துன்பங்கள் அதற்கு அதிபௌதிக துக்கம் அப்போ இந்த மூன்று விதமான துன்பங்களால் சதா ஒரு மனிதன் அதுவும் குறிப்பாக ஆத்ம சாதனை செய்ய விரும்பும் மனிதன் வேதாந்த சிரவணம் செய்ய விரும்பும் அதிகாரி இந்த தாப்பத்திரயங்களால் தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருகிறான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று வழி தேடிக்கொண்டிருக்கிறான் தாப்பத்ரயங்கள் அவனுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய காரணிகள் மூன்று தாபம் என்றால் எரித்தல் நேற்ற வெம்மையை கொடுக்கக்கூடிய திரயங்கள் என்றால் மூன்று தாபத் தயங்கள் ஒன்று இந்திரியங்களால் அதாவது அத்தியாத்ம துக்கம் இரண்டாவது புவன தெய்வங்களால் அதாவது அதிதெய்வ துக்கம் மூன்றாவது பூத பௌதிகங்களால் அதாவது அதிபௌ துக்கம் இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெய்யில் சகித்திடா புழுபோல் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி ஒரு புழுவானது அது குளிர்ந்த இடத்திலே இருந்து பழகியது அதற்கு வெயிலால் வெயிலை தாங்கக்கூடிய அளவிற்கு அதற்கு ஒரு ஒரு பலம் இல்லை இயற்கையான படைப்பு அப்படி புழுவை போட்டால் அது அப்படியே சுருண்டு செத்து போகும் அப்போ வெயில் சகித்துடா புழுபோல் வெம்பி வள்ளுவர் கூட எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்று சொல்லுகிறார் எலும்பில்லாத ஒரு பொருள் வெயில்லே போட்டால் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே வாடி வதங்கி செத்துப்போம் அப்ப இந்த அதிகாரியானவன் வெயில் சகித்திடா புழுபோல் வெம்பி அப்படியே புழுங்கான் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு பக்கம் தனக்குள்ளே இருந்து வரக்கூடிய வாசனைகளாக வரக்கூடிய தன்னுடைய பழக்க வழக்கங்கள் பூர்வஜன்ம பதிவுகள் ஆழ்வன பதிவுகளிலிருந்து அவனுக்கு விளைவிளையூடிய துன்பங்கள் அது இந்திரியங்களால் இன்னொன்று என்ன காரணம் என்றே கண்டுபிடிக்க முடியாத கிரகங்கள் தோஷங்கள் தெய்வங்கள் போன்றவற்றை இயற்கையினுடைய சீற்றங்கள் போன்றவற்றிலிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள் மூன்றாவது தனக்கு சுற்றியுள்ள உயிரினங்களாலும் பொருட்களாலும் கிடைக்கக்கூடிய துன்பங்கள் ஆக இந்த மூன்றினாலும் அவன் வெயில் சகித்திடா புழுபோல் வெம்பி துன்பமடைந்து பவம் ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே பவம் என்று சொன்னால் துன்பம் பிறவி துன்பம் அரு அந்த துன்பம் நீங்குவதற்கு ஞானதீர்த்தம் படிந்திட பதரி படிந்திடப்பதறினானே ஒரு நீர் நீர்நிலையை தேடி வெயிலால் வதங்கக்கூடிய புழுவானது சென்றடையும் அதுபோல இந்த தாப்பத்திரயங்களால் அத்தியாத்ம துக்கம் அது தெய்வதுக்கம் அது பௌதிக துக்கம் மூன்றாலும் மூன்றாலும் வாட்டி வாடி வதங்கக்கூடிய இந்த ஒரு சாதகன் ஆத்ம சாதகன் சாதன சதுஷ்டய சம்பன்னன் ஞானம் என்ற ஒரு குளிர்ந்த நீர்நிலையை ஞானம் என்பது நம்மை குளிர்விக்கக்கூடியது நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் வெடிவு கொடுக்கக்கூடிய அதை தேடி பதறிகிறான் உடனே என்னுடைய வாழ்வின் பிரச்சினைக்கு உடனே தீர்வு கிடைக்குவான் இந்த பிறப்பு இறப்பு என்ற துன்பங்களிலிருந்து நான் எப்படி உடனடியாக விடுபடுவது இந்த தாபத்திரயங்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்று அவன் பதறிக்கொண்டிருக்கிறான் மிக அவசரமாக மிக வேகமாக அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்று ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் இந்த ஐந்தாவது கவியில் ஒரு ஆத்மசாதகனுக்கு எவ்விதமான துன்பங்கள் தாக்கிக் கொண்டிருக்கும் என்பதை விளக்குகிறார்கள் மீண்டும் ஒரு கவியை படித்து நிறைவு செய்வோம் இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் பூத பௌதிகங்களாலும் புவன தெய்வங்களால் மீண்டும் ஒரு இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழுபோல் வெம்பி பவமரு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே ஞானமாகிய குளிர்ந்த நீர்நிலை அதை தேடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் பதறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த கவியில் நிறைவு செய்கிறார்கள் அடுத்ததாக ஆறாவது கவி அடுத்த பதவியிலே காண்போம் ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நவ ஹரியோம் யம்பே சுர்ூர்வாரவன ஓம் ஸ்ரீ சத்குருப்போ நம ஸ்ரீமத்தாண்டவராய சுவாமிகளின் கைவல்யணவனீதம் தத்துவ விளக்க படலத்தின் ஆறாவது செய்யுள் ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுவான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே மிக அருமையான செய்யுள் ஒவ்வொருவரும் இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அதாவது பிரம்மச்சாரியாக இருந்து கிரகஸ்தன் ஆகி அவன் மனைவி மக்கள் செல்வங்களோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான் அந்த மனைவி மக்கள் செல்வம் ஆன மனைவி மக்கள் அர்த்தம் அர்த்தம் என்றால் செல்வம் இந்த மூன்றுடன் இருக்கக்கூடியவனுக்கு கிரகஸ்தன் என்று பெயர் மூன்றினால் மூன்றையும் இந்த மூன்றுக்கு பெயர் மூவேடனைகள் ஏஷனாத்திரயங்கள் என்று பெயர் மனைவி ஒரு ஏடனை மக்கள் முதல்வர்கள் ஒரு ஏத ஏடனை மூன்றாவதாக அர்த்தம் செல்வம் ஒரு ஏடனை இந்த மூன்றை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய இவ்வுலக வாழ்க்கையை அவன் முடிவு செய்து கொள்கிறான் அதை அதை மையப்படுத்திய தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்கிறான் ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் இதெல்லாம் அவனுக்கு வாய்க்கப்பட்டிருக்கின்றன காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் இப்படி மூன்றும் வாய்க்கப்பட்டு இருந்தாலும் அவனுக்கு அதில் ஒரு நிம்மதி இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இவற்றில் முழுமையாக நம்பிக்கையானால் வைக்க முடியவில்லை இவன் தேடக்கூடிய அழியாத ஆனந்தம் இந்த மூன்றிலே இல்லை என்பதை அவன் உறுதியாக தெரிந்து கொள்கிறான் இவையெல்லாம் அதாவது மனைவி மக்கள் செல்வம் எல்லாம் வாய்க்க பெற்றிருப்பினும் இவனுக்கு இன்ப துன்ப அன்ப அனுபவங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்து கொண்டிருக்கின்றன இன்பம் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் துன்ப அனுபவங்களும் வந்து கொண்டிருக்கின்றன இவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப அனுபவங்களும் இவனுடைய இந்திரியங்களால் கிடைக்கப்படுபவனால்தான் இருக்கின்றன ஆகவே இவன் நினைக்கக்கூடிய இன்ப அனுபவம் அது தொடர்ந்து கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்திரியங்கள் ஒரு காலத்தில் தளர்ந்து போகும் அதனால் அனைத்திய சுகங்களைத்தான் அதனால் கொடுக்க முடியும் கொஞ்ச காலத்துக்கு தான் கொடுக்க முடியும் ஈவன் திஸ் வில் பாஸ் அவே அதுவும் கடந்து போய்விடும் அப்ப மீண்டும் துன்ப அனுபவம் வரும் இவன் எதிர்பார்த்த இன்ப அனுபவம் தொடர்ந்து இருக்கா ஆகவே இதிலே அவன் ஒரு மனதிருப்தி இல்லாமல் தனக்கு அழியாத ஆனந்தம் தொடர்ந்து கிட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவனுக்கு மனைவியாலோ மக்களாலோ செல்வங்களாலோ அந்த தொடர்ந்த இன்ப அனுபவம் கிடைக்கப்பெறுவதில்லை ஏமாற்றமடைகிறான் ஒவ்வொன்றையும் நம்பி நம்பி ஏமாறுகிறான் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறான் இவற்றை விட்டு விட்டு நிலையான இன்பத்தை தரக்கூடிய ஒரு ஞான கல்வி ஒன்று இருக்கிறது அது உபனிடதங்கள் என்று சொல்லப்படுகிறது வேதாந்த உபதேசம் கிடைக்க பெற்றால் ஒரு சத்குரு மூலம் ஒரு வேதாந்த உபதேசம் கிடைக்க பெற்றால் இந்த ஏட திரயங்கள் அதாவது மூவேடனைகளிலிருந்து நிரந்தரமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறான் ஆகவே அதுபோல வேதாந்த ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த சாஸ்திரங்களில் பாண்டித்யமும் இறை அனுபவமும் வாய்க்க பெற்ற ஒரு சத்குருவை ஞான சத்குருவை சென்றடைகிறான் வெறுங்கையோடு போகல கையிலே சமிப்பாணிகளை எடுத்து செல்லுகிறான் அங்கே குருகுலத்திலே உபாசனைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்பது விதமான சமித்து குச்சிகளை சொல்லிகளை ஒருக்கி எடுத்துக்கொண்டு குருவிடத்திலே சென்று கொடுக்கிறான் கொடுத்து அவரை பார்த்து சாஷ்டாங்கமாக எட்டு அங்கங்களும் பூமியில் படுமாறு சரணாகதி அடைந்து அவரை வணங்கி நிற்கிறான் என்று சொல்லுகிறது உபனிஷத்துக்களில் எல்லாம் குருவை சென்றடைய கூடிய சீடன் இதுபோன்ற ஒரு பக்குவத்தில் அடைவதாகத்தான் சொல்லுகின்றன அப்ப இந்த சீடனுக்கு சாதன சதுட்டயங்களும் கைவரப்பெற்றிருக்கிறது விவேகம் வைராகியம் சமாதி சக்க சம்பத்து முமுட்சுத்துவம் என்ற அதிகாரி தன்மை கைவரப்பெற்று மனைவி மக்கள் செல்வம் என்ற பந்தங்களை விட்டுவிட்டு எப்படி செல்கிறான் தெரியுமா விட்டு செல்லும் பொழுது எப்படி ஒரு மானானது வேடுவன் விரித்த வளையில் சிக்கி வேடு வேடுவந்த மானை விடுவிக்க முற்படும் பொழுது கிடைத்த இடைவேளையிலே அந்த மானானது எப்படி தப்பித்து ஓடுமோ மரண பயத்தில் தப்பித்து ஓடுமோ அதுபோல இவனுக்கு கிடைத்த ஒரு சிறிய இடைவேளையில் இந்த மனைவி மக்கள் செல்வங்களை எல்லாம் விட்டு வேதாந்த உபதேசம் நல்கக்கூடிய சத்குருவை அதுவும் சாஸ்திரத்தில் வேதத்தில் பாண்டித்யம் மிகுந்தவரும் அனுபவம் வாய்ந்தவருமாகிய இறை அனுபவம் பெற்றவருமாகிய ஒரு சத்குருவை சமிப்பாணிகளை கையிலே கொண்டு சென்று கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து அவரை சரணாகதி அடைகிறான் என்று சொல்லுகிறார் ஆணவின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுவான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே என்று இந்த ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் இந்த கவியை அமைத்திருக்கிறார்கள் அடுத்த இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இந்த அளவில நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமஹ ூர்வன் மோர்ம ஓம் ஸ்ரீ சூ நமஹ நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசி தருளிய கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தின் ஏழாவது செய்யல் இதுகாரும் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த வாழ்க்கை ஒரு அனித்தியமானது நிலையில்லாதது என்பதை உணர்ந்து கொண்டு நிலையான பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு வேட்கை கொண்டவன் சில தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுகிறான் விவேகம் வைராக்கியம் சமாதி சக்க சம்பத்து முமுக்ஷுத்வம் சாதன சதுர்டயங்களை அவன் கைவரப்பெற்று தான் பூர்வ ஜென்மங்களில் செய்த பல கோடி புண்ணிய பலன்களால் குருவினுடைய நல்லுபதேசம் பெறுவதற்கு தகுதியான ஒரு அறிவை பெற்றிருக்கிறான் மேலும் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே மூன்று வகையான தாப்பத் திரயங்கள் துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கிறான் அத்தியாத்ம துக்கம் அதிதெய்வதுக்கம் அதி பௌத்திக துக்கம் என்று மூன்று வகையான துன்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறான் குரு உபதேசத்தை பெற வேண்டுமென்று ஒரு ஸ்ரோத்திரியர் பிரம்மனிஷ்டராகிய சத்குருவைக் கண்டு அடைவதற்காக தான் இதுகாரும் நம்பி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையே அதாவது மனைவி மக்கள் செல்வங்களை செல்வங்களையெல்லாம் விட்டுப் பிரிந்து வனாந்தரத்தில் குடிசையமைத்து ஞானோபதேசம் செய்து கூடிய குருநாதனை தன் கரங்களிலே சமித்து குச்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு குருநாதனை சென்று சாஷ்டாங்கமாக பணிந்து வணங்கி அவரிடத்திலே முறையிடுவதாக இந்த ஏழாவது கவி வருகிறது வணங்கி நின்று அழுது சொல்வான் அப்படி குருநாதரத்திலே முறையிடும் பொழுது அவனுக்கு அழுகை அழுகையாக வருகிறது தான் ஒரு நிலையான இன்பம் இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தது ஏமாற்றம் கிடைத்துவிட்டது தான் நம்பிய மனைவி மக்கள் செல்வங்கள் அவன் எதிர்பார்த்த இன்பத்தை நிலையான இன்பத்தை அவை கொடுக்கவில்லை அதில் கிடைக்கும் கிடைக்கும் என்று இவன் நம்பி அந்த மாய வாழ்வாகிய சோகத்திலே வாடி வதங்கி போனான் உணங்கினான் அது அவனுக்கு மனதிலே புண்ணாக ஏற்பட்டு விட்டது வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வினும் சோகத்தால் உணங்கினேன் இப்படி நான் வாடி வதங்கியிருக்கிற என் ஐயனே என் குருநாதனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் என்னுடைய மனம் சந்தோஷம் அடைவதற்காக இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு இந்த மாய வாழ்விலிருந்து விடுபட்டு நிலையான இன்பம் தரக்கூடிய பேரின்பெருவாழ்வு ஒன்று இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் ஊரிலே நாட்டிலே ஆன்மீக சான்றோர்கள் எழுதிய புத்தகங்களில் எல்லாம் கேட்டிருக்கிறேன் ஆத்மா என்ற ஒன்றை கோஷங்கள் எல்லாம் மறைத்திருக்கின்றன பஞ்ச கோஷங்கள் மறைத்திருக்கின்றன அது பின்னி இருக்கின்றன அது இந்த ஆத்மாவை தெரிய சூழ்ந்து கொண்டிருக்கின்றன அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்று பல கோஷங்களும் ஐந்து கோஷங்கள் பின்னி பிணைந்து சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றன அவற்றையெல்லாம் வெட்டிவிட வேண்டும் அவற்றையெல்லாம் அவற்றின் சிக்கலில் இருந்தெல்லாம் நான் விடுபட என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி இப்படி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய பஞ்ச கோஷங்களின் இந்த தொடர்பை நீக்கி எனக்கு மகிழ் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனக்கு நிலையான ஆனந்தத்தை நல்க வேண்டும் ஐயனே என் குருநாதனே பிணங்கிய கோஷ பாச சின்னமாக்கி என்று சொன்னால் அதை வெட்டி நீக்கிவிட வேண்டும் களைந்து விட வேண்டும் கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டுமென்ற என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுவதற்கு இணக்கம் தெரிவித்த குருவே என்னை காப்பாற்றுங்கள் இந்த மாய வாழ்வெண்ணும் சோகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் நான் இந்த வாடி வதங்கும் உணங்குவதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் இந்த பஞ்ச கோஷங்கள் பாச பின்னல்களை வெட்டி என்னை காப்பாற்றுங்கள் உங்களை சரணாகதி அடைந்த வந்திருக்கிறேன் சரணாகதி அடைந்திருக்கிறேன் ஐயனே குருவே என்று சொல்லி அவரிடத்திலே விண்ணப்பிக்கிறார் இப்படியாக ஏழாவது செய்யுள் தத்துவ வழக்க படலத்தில் வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி இனங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் அடுத்த பதிவிலே தத்துவ விளக்க எட்டாவது கவியை சிந்திப்போம் இந்த தற்பொழுது நிறைவு செய்வோம் என்று சொல்லி ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக ஹரியோ யமே சுட்டிவர் ஊர்வீனர்முமத்த சரும அறிவோ அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமீன் பரவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளின் கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலத்தில் எட்டாவது செய்யுளாக அமைகிறது குருநாதனை அதாவது ஸ்ரோத்திரியம் பிரம்மனுஷ்டர் வேதாந்த சாஸ்திரங்களை முழுமையாக கற்றவரும் முறைப்படி குரு உபதேசமாக பாரம்பரிய முறைப்படி கற்றறிந்தவரும் அந்த இறை அனுபவம் பெற்றவருமாகிய ஸ்ரோத்திரியம் பிரம்மணிஷ்டம் பிரம்மணிஷ்டர் ஆகிய குருவை சரணாகதி அடைந்து தன்னை இந்த பஞ்சகோஷ பின்னலாகிய சிக்கலிலிருந்து என்னை விடுவித்து காப்பாற்றுங்கள் என்று விண்ணப்பித்த அந்த சீடனை அந்த சாதன சதுட்டைய சம்பன்னாதிகாரியை சத்குருநாதன் சீடனாக ஏற்றுக்கொள்ளும் முறையை இந்த எட்டாவது செய்யுள் விளக்குகிறது அன்ன அப்படிப்பட்ட அதாவது அழுதுகொண்டே தாப்பத்திரயங்களால் வாடிவதங்கி மூவேடனைகளை விட்டுவிட்டு சாஷ்டாங்கமாக தன்னிடத்திலே சரணாகதி அடைந்திருக்க கூடிய தன்னை பஞ்சகோஷங்களிலிருந்து விடுவித்து காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்த அப்படிப்பட்ட சிசுவை அன்ன அன்ன தன் சிசுவை அப்படிப்பட்ட தன்னுடைய சீடனை சிசுவை இங்கு என்று சொன்னால் குருநாதன் சீடனை தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து ஏற்றுக்கொள்கிறார் அன்ன தன் சிசுவை ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி அதாவது சீடர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு திக்கை வழங்குவது வழக்கம் தீக்கை தமிழ்ல தீட்சை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு அடையாளம் அது எந்தெந்த வழியிலெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் ஒன்று மானசதீக்ஷா மனதிலே முழுமையாக அந்த சீடனை பற்றி எண்ணி இவன் இவனுடைய ஆத்ம ஈடேற்றத்திற்கு நாம் உதவ வேண்டும் என்று மனதனாலே நினைப்பது மனதினாலே அவனை ஆசீர்வதித்து தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்வது மானசதீக்ஷை இரண்டாவது நயனதீட்சை அந்த சீடனை கண்களே பார்த்து தன்னுடைய கருணை பார்வையினாளை பார்த்து அவனுக்கு ஒரு ஆறுதலை வழங்குவது நயன அடுத்து தன்னுடைய இரு கரங்களால் சீடனுடைய தலையில வைத்து அவனுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை நல்குவது ஸ்பர்ஷ தீட்சை எப்படி ஒரு துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அவருடைய நண்பரோ அல்லது அவருக்கு மூத்தவர்களோ அவர்களை கட்டி அணைத்து தலையிலே முதுகிலே தட்டி தடவி கொடுத்து கவலப்படாத நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவது போல இந்த ஸ்பர்ஷதீட்சை ஏனென்றால் அவன் பல துன்பங்களை கடந்து நிலையான இன்பம் பெற வேண்டும் என்ற ஒரு நாட்டத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஓடி வந்திருக்கிறார் சீட குருநாதனை சரணாகதி அடைந்திருக்கிறான் ஆகவே அவனுக்கு ஸ்பர்ஷம் அவனை தொட்டு தீட்சை கொடுப்பது ஆக குருநாதன் சீடர்களுக்கு மூன்று வகையான தீட்சைகளை நல்குகிறார் ஒன்று மானசதீட்சை இரண்டாவது நயன தீட்சை மூன்றாவது ஸ்பர்ஷ தீட்சை மானசத தீட்சைக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமையானது தன்னுடைய முட்டைகளை கரையிலே மணலிலே விட்டு விட்டு போட்டுவிட்டு கடலுக்குள்ளே வந்துவிடும் ஆனால் கரையிலே இருக்கக்கூடிய முட்டைகளை மனதிலே நினைத்து நினைத்து அது பொறிந்து விட வேண்டும் பொறிந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தினாலேயே அந்த முட்டையை பொறித்து இது மானசதீட்சைக்கு சொல்லப்படுகிறது முட்டைகளை பொறித்து கண்களாலேயே பார்த்துக்கொண்டே இருக்கும் கண்களாலேயே அந்த முட்டையை பொறித்துவிடும் அதுபோல தான் ஏற்றுக்கொண்ட சீடனை தன்னுடைய பார்வையிலேயே வைத்திருந்து இவன் இந்த ஞானோபதேசத்தை முழுமையாக பெற வேண்டும் இவன் துன்பங்களிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் ஒரு பேரானந்த பெருவாழ்வை இவன் அடைய வேண்டும் என்று மனதாலே அவனை எண்ணி கண்களாலே அவனை பார்த்து அவனுக்கு ஒரு கருணையை நல்குவது இது நயன தீட்சை அடுத்து மூன்றாவது ஸ்பர்ஷ தீட்சை பெரும்பாலும் பறவைகள் எல்லாம் முட்டையை பொறித்துவிட்டு அந்த முட்டை மேலேயே அமர்ந்து கொண்டு அதற்கொரு வெதுவதுப்பை வெண்மையை கொடுத்து அந்த முட்டையை பொறிக்கும் வரையிலும் அதன் மேலே அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அதுக்கு ஒரு வெம்மையை கொடுக்கும் பொறித்துவிடும் அதுபோலவே சீடனை தன்னுடைய அருகாமையிலே வைத்து தன் பக்கத்திலேயே வைத்து தான் கற்ற இந்த ஞான உபதேசங்களையெல்லாம் நல்கி அவனுக்கு ஒரு அவன் அவனை காப்பாற்றுவதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பதாக அருகிலேயே வைத்துக் கொள்வது கரங்களாலே அவனுடைய தலையை தொட்டு நன்றாக ஆசீர்வதிப்பது கவலைப்படாதே என்று ஒரு ஒரு உற்சாகத்தை தருவது அருகாமையிலே வைத்துக்கொள்வது இது ஸ்பர்ஷ தீட்சை ஆக இந்த கைவல்ய நவநீத அதிகாரியானவன் குருநாதரை சென்று சரணாகதியடைந்து விண்ணப்பித்தவுடன் குருநாதர் அவனை தன்னுடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மூன்று வகையான தீட்சை முறையிலே வைத்துக்கொண்டு கொடுத்து வைத்துக்கொண்டு அதாவது ஆமை போல மானசதீட்சை கொடுத்து மீன் போல நயன தீட்சை கொடுத்து பறவை போல ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சிடனே நீ இந்த பிறவித் துன்பங்களில் இருக்கிறாய் என்று உணங்கினாயல்லவா மனம் வருத்தப்படுகிறாய் அல்லவா அந்த பிறவித் துன்பத்திலிருந்து உன்னை நீக்குவதற்குரிய வழி என்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் ஒரு உபாயம் இருக்கிறது சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார் அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நாம் சொல்லுவதை நீ முறையாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உன்னுடைய செவி வெறும் சப்தங்களை கேட்பதற்கு மாத்திரம் இருக்கக்கூடாது அதனுடைய நுட்பத்தை சொல்ல வரும் அந்த தத்துவ நுட்பங்களை புரிந்து வேண்டும் அதான் கேட்பது சொன்னது கேட்பாயாகில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனுடைய அந்த தத்துவார்த்தத்தை உட்பொருளை முறையாக கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொள்ள வேண்டும் சொன்னது கேட்பாயாக தொடர்பவம் தொலையும் என்றார் வள்ளுவர் கூட சொல்லுகிறார் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவய அற்று நுட்பமான கல்வி கேள்விகளால் தொலைக்கப்படாதவனுடைய செவியானது அவனுடைய உடம்பானது வெறும் மண்பொம்மைக்கு அழகான மண் பொம்மை பதுமைக்கு ஒப்பானது என்று சொல்லுகிறார் ஆக இந்த சீடனுக்கு காது கேட்பது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்ல தத்துவத்தின் உட்பொருளை நுட்பமான பொருள்களை புரிந்து வேண்டும் சொன்னது கேட்பாய் ஆகில் தொடர்பவம் தொலையும் என்றார் உன்னை பிறவிகள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு என்ற துன்பம் நீங்கிவிடும் அதிலிருந்து நீ நிரந்தரமாக விடுபட்டு நீ பெயரானந்த பெருவாழ்வை அழியாத ஆனந்தத்தை நிலையான ஆனந்தத்தை அடைவாய் சொன்னது கேட்பாய் ஆகில் தொடர்பவம் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய பிறவி துன்பம் தொலையும் என்றார் அது ஒன்சன்றா அது நீங்கி போகும் உன்னை விட்டு போய்விடும் என்று அவனுக்கு ஆறுதல் நல்குகிறார் இது எட்டாவது செய்யுள் தத்துவ விளக்கப்படலாம் கைவல்ய நவணிகம் சிசுவை தன் சிசுவை பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சன்னிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்வோம் அடுத்து ஒன்பதாவது செய்யுள் அடுத்த பதவியிலே காண்போம் ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நம ஹரி மே சுதிம் புஷிவர் ஊர்வீனர்முதா நன்னிலம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேச தெருளிய கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்க படலத்தில் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய பாடல் சொன்னது கேட்க தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அதாவது இதற்கு முந்தைய சுயுளில் தன்னை சரணாகதி அடைய வந்த சீடனை தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டு மானசதீக்ஷை நயனதீட்சை ஸ்பர்ஷ தீட்சைகள் கொடுத்து நான் என்ன உனக்கு சொல்லுகிறேனோ உபதேசிக்கிறேனோ அதை நுட்பமாக கவனித்து கேட்டால் அந்த ஞான விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டா என்றால் உனக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற துன்பம் துன்பத்திலிருந்து வீடுபாடு வீடு கிடைக்கும் என்று சொல்லி அருடினார் அதனுடைய தொடர்ச்சியாக சொன்னது சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார் நான் உபதேசி அந்த ஞான விஷயத்தை உள்ளபடியே சரியாக புரிந்து கொண்டாய் என்றால் தோறும் தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு இறப்பு என்ற துன்பம் உன்னை விட்டு விடும் என்று சொன்னார் சொன்ன கேட்பாயில் தொடர்பவம் தொலையும் என்றார் இந்த கிதி மீண்டும் ஒரு விண்ணப்ப என்ன வைக்கிறார் சொன்ன கேட்கமாட்டா தொண்டும் சுவாமி நின்னது கருணை ஆளை நீரனை ஆளாவை என்னுடைய ஞான தந்தையே நீங்கள் உபதேசி தருளக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பற்றிய விளக்கத்தை நான் சரியாக புரிந்து முடியாமல் போனால் ஒருவேளை எனக்கு சரியாக அது பிடிபடாமல் போனால் சொன்னது கேட்க மாட்டா சா சுவாமி அது எனக்கு சரியாக புரிந்து புரிந்து கொள்ள முடியாமல் போனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் கருணையினாலே என்னை ஆட்கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் எனக்கு அது புரியும் வரையில் கருணை கூர்ந்து உபதேசம் செய்ய வேண்டும் நாம் இவனுக்கு உபதேசம் செய்துவிட்டோம் இனி அவ்வளவுதான் என்று என்னை விட்டு அது எனக்கு சரியாக புரியும் வரையிலும் ஞானம் அடையும் வரையிலும் எனக்கு அந்த உபதேசத்தை கருணை கூர்ந்து தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று முதலிலேயே விண்ணப்பம் வைக்கிறான் அது மட்டுமல்ல சென்ற பாடலிலே குருநாதர் என்ன சொல்கிறார் உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் என்று சொன்னார் உன்னுடைய பிறவி பிறப்பு இறப்பு என்ற இந்த சூழலை மாற்றுவதற்குரிய ஒரு வழி என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார் சீடன் அதை ஞாபகமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு குறிக்கோள் அந்த உபாயம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம்தான் ஞானம் அதனால்தான் முக்தி ஆகவே சீடன் மீண்டும் கேட்கிறான் சொன்னது கேட்க தொண்டனானாலும் சாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு உண்டு என்றீரே இந்த பிறவியை பிறவி துன்பத்தை பிறப்பு இறப்பு என்ற இந்த சம்சார துக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு உபாயம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னீர்களே அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான் ஐயனே அது என்ன என்று எனக்கு உபதேசி தருளி என்னை இந்த பஞ்ச கோஷங்களால் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலிருந்து தாப்பத் திரயங்களால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலிருந்து ஏஷனா திரையங்களால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கூடிய இந்த சூழல்களில் இருந்தெல்லாம் என்னை விடுவித்து எனக்கு உபதேசி தருள்வீராக என்று இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான் ஈடேற்றுதல் என்பது என்னை முக்தி அடையச் செய்வீர்களாக ஆக இந்த சீடன் நல்ல ஒரு புத்திசாலி சீடன் குரு உபதேசம் ஒருவேளை இவனுக்கு விளங்காமல் போனால் கூட குரு கருணை கூர்ந்து மீண்டும் மீண்டும் அவனுக்கு புரியும் வரையிலும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து விட்டு அந்த பிறவி நீக்கக்கூடிய வழி என்ன என்பதை எனக்கு உபதேசி தருள வேண்டும் என்னை எப்படியாவது விடுபட செய்ய வேண்டும் இந்த சம்சார துக்கத்திலிருந்து பிறவி துன்பத்திலிருந்து ஈடு ஏற்றல் வேண்டுமென்றான் அருமையான விண்ணப்பம் சீடனாக வந்து சேர்ந்தது ஒரு விண்ணப்பம் ஆஹ் சீடனிடத்திலே உனக்கு ஒரு வழி இருக்கிறது நான் சொல்வதை நீ கேட்டாய் என்றால் அதை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று சொன்னாரே ஒருவேளை நீங்கள் சொல்வது எனக்கு விளங்காமல் போனால் கூட விளங்கும் வரையிலும் கருணை கூர்ந்து ஒருமையாக எனக்கு உபதேசம் அருள நீங்கள் கருணாமூர்த்தி என்று சொல்லியும் அந்த உபாயம் என்ன என்று எனக்கு சொல்லி கொடுப்பீர்களாக என்னை முக்தியடையச் செய்வீர்களாக என்று மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்கிறான் மிக அருமையான பாடல் குரு சீடனை வியந்து பார்க்கக்கூடிய பாடலாகவும் இது அமைகிறது சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆழலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று ஒன்று உண்டு என்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி இடேற்றல் வேண்டும் என்றான் அருமையான பாடல் அடுத்ததாக அடுத்த பதிவிலே அடுத்த கவியை காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நம ஹரி ூர்வனர்ீயம்ீசுருோ நம கைவல்யன் அவனீதம் தமிழ் வேதாந்த நூல்களில் மிகச்சிறந்த நூல் வேதாந்தத்தினுடைய சாரமாக மந்தரும் உணருமாறு ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் மிக அருமையாக செய்யப்பட்டது இருநூற்றி எண்பத்தெட்டு செயல்களால் அமைந்த இந்த கைவல்ய நவநீதம் பாயிரம் ஏழு செயல்களை முன்னர் பார்த்தோம் தத்துவ விளக்கப்படலம் மொத்தம் நூற்றி ஓரு செய்யுள்கள் அதில் இன்றைக்கு நாம் காண இருப்பது தத்துவ வழக்க படலத்தில் பத்தாவது செய்யுள் அடங்கிய விருத்தியான் என்று அறிந்தவின் செறிந்த மண்ணில் குடம்பை புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே நல்ல அருமையான கவி சீடன் தன்னிடத்திலே சரணாகதி அடைந்த முறையும் அவன் தன்னிடத்திலே விண்ணப்பித்த முறையும் கண்டு கேட்டு குருவானவர் அந்த சீடனை பற்றி ஒரு முடிவுக்கு வருகிறார் அடங்கிய விருத்தியான் அவன் இந்த சீடனானவன் எண்ணங்கள் அடங்கப் பெற்றவனாக அதாவது விவேகம் வைராக்கியம் சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்ற சமாதி சக்க சம்பத்து முனுஷுத்வம் இந்த அதிகாரி தன்மை சாதன சதுட்டயங்கள் கைவரப்பட்டவன் ஏசனாத்திரயங்களில் இருந்து விடுபட்டு வந்தவன் அதாவது மனைவி மக்கள் அர்த்த அர்த்த ஏடனைகள் மூன்றில் அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு வந்தவன் அது மட்டுமல்ல தன்னிடத்திலே நன்றாக வணங்கிய முறையும் கோஷபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்று விண்ணப்பித்த முறையும் சொன்னது கேட்க மாட்டா சாமி நின்னது கருணையாலை நீரனை ஆளலாமே என்று விண்ணப்பித்த முறையும் உன்னது பிறவி மாற்றும் உபாயம் உண்டு ஒன்று உண்டு என்றீரே இன்னதென்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்று தனக்கு எது தேவை என்பதை மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய அடங்கிய விருத்தியான் அப்படிப்பட்ட விருத்தி என்று சொன்னால் என்ன அடங்கிய விருத்தியான் என்று சொன்னால் அந்த கரணமானது மனமானது ஒரு நிலைப்பட்டு இந்த ஞான கல்வியை பயிலுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகாரி அடங்கிய விருத்தியான் என்று அறிந்தபின் அது இந்த அடங்கிய விருத்தி உள்ளவர்கள் எதுபோல என்றால் நல்ல குளவி ஒன்று குளைத்த ஈர மண்ணை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு இடத்திலே கூடு கட்டும் கூ கட்டிய கூட்டினுள்ளே சிறு புழு ஒன்றை எடுத்து வைத்து அந்த புழுவை தன்னுடைய கொடுக்குகளால் கொட்டி கொட்டி கொட்டி கொட்டி தன்னை அந்த புழுவையும் ஒரு குழவையாக மாற்றும் வரையிலும் கொட்டி கொண்டிருக்கும் அதான் மண்ணில் செறிந்த மண்ணில் குடம்பை உட்புழு ஊதும் குளவியின் கொள்கை போல நல்ல குளைத்தெடுத்த மண்ணை கொண்டு குடம்பை ஒரு கூடு கட்டி அதற்குள்ளே வைத்திருக்கக்கூடிய புழுவை எடுத்து கொண்டு வைத்து அந்த புழுவை கொட்டி கொட்டி தன்னை போலவே ஒரு குழவியாக மாற்று வரையிலும் முயற்சி செய்வதைப் போல தொடங்கிய குருவும் என்ன தொடங்கினார் உபதேசம் தொடங்கிய குரு ஆன்மஸ்வரூபமே மறுப வேண்டி தான் ஒரு குலவி குருவாகிய தான் ஆச்சாரியனாகிய தான் குழவி போல இருக்கிறார் அந்த உபதேசம் செய்யக்கூடிய கூடு அந்த சீடனுடைய உடம்பு இருக்கிறதே தூள உடம்பு அது அந்த கூடு போல இருக்கிறது குழவி செய்து வைத்து அந்த கூடு போல இருக்கிறது அந்த கூட்டிற்குள்ள இருக்கக்கூடிய புழு போல இருப்பது இந்த சீடனுடைய உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஆத்மா அப்ப அந்த இப்பொழுது அது ஜீவாத்மாவாக இருக்கிறது அது எது ஆக வேண்டும் தன்னை உணர்ந்த மெய்ஞானையாகிய குருவை போன்றே ஒரு ஞானி போன்றே அனுபவம் பெற்ற இறை அனுபவம் பெற்ற போலவே அந்த சீடனும் பரமாத்மாவை உணர்ந்தவனாக ஞானம் கைவரப் பெற்றவனாக இறை அனுபவம் பெற்றவனாக ஆக வேண்டும் ஆன்மஸ்வரூபமே மறுவ அவன் ஜீவாத்மாவாகி அவன் தன்னை ஆத்மா பரமாத்மா என்று புரிந்து கொள்ளும் வரையிலும் இந்த உபதேசத்தை தொடங்குகிறான் உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் போதுவாரே உடம்பு என்பது அந்த குளவியின் கூடு போல அது செய்த கூடு போல அந்த சீடனை சீடனுடைய உடம்பிற்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்பது அந்த புழு போல அது எப்பொழுது ஜீவாத்மாவாக இருக்கிறது குருவினுடைய உபதேசத்தால் அதாவது குளவி போன்று கொட்டிக்கொண்டு கொட்டிக்கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய தன்மையினாலே அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகவே மாறிவிடுகிறது ஆன்மஸ்வரூபமாகவே மாறிவிடுகிறது என்பதை இந்த பதில் இந்த பத்தாவது கவியிலே மிக அழகாக ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் வர்ணிக்கிறார்கள் குரு சிஷ்ய சம்வாதம் குரு சிஷ்ய தொடர்பு எப்படி இருக்கிறது எப்படி இந்த உபதேசம் தொடங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணில் குடம்பை உட்குழு முன் குடம்பை உட்புழு முன்பூதும் குழவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சுரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே ஆக இந்த பத்தாவது கவி இந்த அளவிலே நிறைவுறுகிறது இனி அடுத்த பதிவிலே பதினோராவது கவியை சிந்திப்போமாக என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக ஹரியோம் யம்யமே சுூர்வனமோர்முதா சரணாகதி அடைந்த ஒரு சீடனை விவேகம் வைராக்கியம் சமாதி சக்கர சம்பத்து முமுட்சுத்துவம் என்ற நான்கு தகுதிகளோடு வந்து சரணாகதி அடைந்த ஒரு சீடனை குருவானவர் மனமுவந்து அவனை தன்னுடைய மகன் போல ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய முறை அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டதற்கு அவருடைய வார்த்தைகளிலே அதை வெளிப்படுத்துகிறார் வாராய் என் மகனே வாராய் என் மகனே வாராய் என் மகனே என் மகனே வாராய் என்று வாய் சீடனை தன் மகனாக பாவித்து இந்த உபதேசம் பெறவாராய் இந்த வேதாந்த உபதேசம் பெற வாராய் இந்த சம்சார துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாராய் என்று அவனை அழைப்பதாக இந்த கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தின் பதினோராவது கவி அமைகிறது வாராய் என் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற்காற்றுட்ட செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவு தானே அப்ப இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழல் இந்த இன்பத் துன்ப சுழற்சி இந்த பஞ்ச கோஷங்கள் என்ற பாச கோஷ பாச பின்னர் இந்த தாபத்ரயங்கள் ஆகிய துன்பங்கள் இந்த ஏசனா திரயங்கள் ஆகிய துன்பங்கள் இவைகள் எல்லாம் எதனால் ஏற்படுகின்றன தன்னை மறந்தவன் தான் யார் என்பதை மறந்து போனதனால் ஏற்பட்டது தன் சொரூபம் என்ன நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எங்கே செல்ல இருக்கிறேன் என்ற தன்னை பற்றிய தன்னுடைய சொரூபத்தை பற்றிய மறதி தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தன்னை மறந்தவன் தான் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் மாட்டிக்கொள்கிறான் தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி செத்தை காய்ந்த இலைச்சருகு தால் அது தீராத சுழற்காற்றில் மாட்டிக்கொள்ளும் பொழுது ஓயாமல் சு சுழற்றி அடிக்கக்கூடிய ஒரு சுழற்காற்றில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த இலைச்சருகு அந்த காற்றினாலே மேலே ஆகாயத்திற்கு எடுத்து செல்லுவதும் அப்புறம் அதனுடைய வலி குறைந்தவுடன் கீழே பூமிக்கு வருவதும் மீண்டும் சுழற்காற்று அதை மேலே எடுத்து செல்வதும் மீண்டும் கீழே விட்டு விடுவதும் இப்படி ஓயாமல் அந்த காய்ந்த இலைச்சருகை இந்த சுழற்காற்றானது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது சு சுற்றி அடித்துக் கொண்டிருக்கிறது மேலே எடுப்பதும் கீழே கொண்டு தீராத சுழற்காற்று உற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி சுழற்காற்றில் மாற்றிக்கொண்ட அந்த இளைச்சருகு எப்படி அலைக்கழிக்கப்படுகின்றதோ அதுபோல பேராத காலநேமி பிரமையில் திரிவன் இந்த ஜீவாத்மா என்பவனும் காலநேமி என்று சொல்லும் பொழுது காலச்சக்கரம் பேராத காலநேமி என்று நீங்காத தொலைந்து போகாத நம்மை விட்டு நீங்காமல் அது மீண்டும் மீண்டும் நம்மை இந்த பிறப்பு இரப்பு என்ற காலச்சூழலிலே நம்மை சுற்றி அடித்து கொண்டிருக்கிறது திரிவன் அப்ப அதனாலே மயக்குற்று திரிந்து கொண்டிருக்கிறான் பிரமை அறியாமை அஞ்ஞானம் அதிலே எதை பற்றிய அஞ்ஞானம் தன்னை மறந்தது தன் சொரூபத்தை பற்றிய மறதி தான் யார் என்பதை பற்றிய மறதி சுற்றி சுற்றி பேராத காலநேமிண்டா இந்த இலைச்சருகானது ஓரிடத்தில் நிலை பெறுமா இந்த காலச்சக்கரம் ஒரு நின்று அதிலிருந்து நாம் வெளியே தப்பிக்க முடியுமா பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட முடியுமா என்று ஒரு ஜீவாத்மா விரும்பினால் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவு தானே ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய அறிவு கொண்டு சிந்திக்கக்கூடிய ஜீவாத்மாவாகிய தன்னை யார் என்று தான் உண்மையிலேயே அறிந்து கொண்டார் அவ்வளவுதான் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இல்லாவிட்டால் ஈரேழு பதினாலு லோகங்களுக்குமாக இவன் பாவம் செய்தால் அதம சரீரம் என்று சொல்லக்கூடிய தாவர மிருகாதி பிறவிகள் மிசிர கர்மம் என்று சொல்லக்கூடிய பாவ புண்ணியம் சமமாக இருக்கும் பொழுது மனித பிறவி புண்ணிய கர்மங்கள் செய்யும் பொழுது தேவர்கள் முதலான உயர்ந்த பிறவி ஈரேழு பதினாலு லோகங்கள் கீழ் லோகங்கள் அத்தலம் சுதலம் விதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாத்தாலம் மேல் ஏழு லோகங்கள் பூகு சுவக மகக ஜனக தபக சத்தியம் இப்படி பதினான்கு லோகங்களுக்குமாக மூன்று விதமான சரீரங்கள் அதம சரீரம் மிஸ்ர கர்மத்தினால் மனித சரீரம் தேவ சரீரமாக இவன் பிறப்பு இறப்பாக மாறி மாறி எல்லா யோனி பேதங்களிலும் பிறந்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கிற்கு தகுந்தவார் எப்பொழுது தன்னை யார் என்று அறிந்து கொண்டானோ நான் யார் கடவுள் யார் உலகம் எப்படிப்பட்டது எனக்கும் கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற அந்த கேள்விக்கு ஆராய்ச்சி செய்து அறிவு அந்த கேள்விக்கு விடை காணும் பொழுது தன்னை போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே போதம் என்று சொன்னால் அறிவு அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்யும் தன்னை யார் என்று தான் அறிந்து கொண்டான் என்றால் அவ்வளவும் தானே அவ்வளவுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சு வீடு வேறு என்று எளிமையாக கைவல்யன் அவனீதத்தின் தத்துவ விளக்கப்படலத்தில் பதினோராவது செய்யுழை ஸ்ரீமத் தாண்டவராய் சுவாமிகள் விளக்கியிருக்கிறார்கள் வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும்தானே இந்த அளவிலே இந்த கவியை நிறைவு செய்வோம் நாளை பன்னிரண்டாவது கவியை சிந்திப்போமாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நம ஹரி மே சுகன் புஷிவர் ஊர்வீனர்முமஸ்ரீ சூ நம சீடனுக்கு உபதேசத்தை தொடங்கிய வேதாந்த உபதேசத்தை தொடங்கிய குருவானவர் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும்தானே என்று சொன்னார் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய தன்னை அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்னை தான் யார் என்று அறிந்து கொண்டால் இந்த பிறப்பு இறப்பு என்ற துன்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம் என்று உபதேச சுருக்கம் தந்தார் இப்பொழுது தத்துவ வழக்கப்படலாம் பன்னிரெண்டாவது கவியில் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே உபதேசித்தேனே தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் அப்பொழுது தன்னை ஒருவன் யாரென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்குள்ள இரண்டு விஷயங்களை அறைய வேண்டும் ஒன்று தான் யார் என்பதும் இரண்டாவது தனக்கு ஆதார தலைவனாகிய உள்ளே இன்னொருத்தர் இருக்கிறார் இப்பொழுது தான் யாரை தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அந்த தன்னை அதாவது அது ஜீவாத்மான்னு வச்சுக்கோ தனக்கு ஆதார தலைவன் என்று சொன்னால் பரமாத்மா இப்ப ஜீவாத்மாவாகிய தன்னையும் தனக்கு ஆதார தலைவனாகிய பரமாத்மாவையும் யார் என்று அறிந்து கொண்டால் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பரப்பு தீர்வன் அப்ப அந்த ஜீவாத்மா வேறு யாரும் அல்ல அந்த பரமாத்மா வேறு யாரும் அல்ல ரெண்டும் ஒன்றே அது பிரம்மமாகவே இருக்கிறது பின்னை தலைவன் அதாவது பரமாத்மா தானாய் ஜீவாத்மாவாக ஜீவாத்மாவே பரமாத்மாவாக இருக்கிறது பிரம்மமாய் அது பிரம்மமாகவே இருக்கிறது ரெண்டும் வேறு வேறல்ல ஒன்று தான் அது பிரம்மம் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் எப்பொழுது தான் பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டானோ அந்த வினாடியே அவன் பிறப்பு இறப்பை நீங்கிவிட்டான் சம்சார துக்கங்களில் இருந்து விடுபட்டு விட்டான் முக்தி பெற்றான் பின்னலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயில் உனக்குரு கேடும் இல்லை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியதாக குருநாதன் உபதேசித்திருக்கிறார் உன்னை நீ அறிந்தாயில் உனக்குரு கேடும் இல்லை உன்னை நீ யார் என்று அறிந்துகொள் அவ்வளவுதான் அப்ப உன்னுடைய சொரூபத்தை நீ யார் என்று அறிந்துகொள் அவ்வளவுதான் கேடு என்று சொன்னால் துன்பம் என்ன துன்பம் பிறப்பு இறப்பு என்று சொல்ல நீங்காத துன்பம் உன்னை நீ அறிந்தாயாக உனக்குரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்பா இவ்வளவு தூரம் நீ வந்து என்னிடத்திலே சரணாகதி அடைந்து என்னை வணங்கி அழுது புலம்பி விண்ணப்பித்து அந்த உபாயம் பிறவி மாற்றும் உபாயம் என்ன அப்படின்னு நீ கேட்ட இல்லையா என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அதனால தானப்பா நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை உன்னை நீ எப்படி அறியணும் நீ யாருன்னு பார்க்கணும் உனக்குள்ள ஒரு ஆதார தலைவன் பரமாத்மா ஒருத்தன் அது என்னன்னு பார்க்கணும் அப்ப ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த இரண்டும் ஜீவாத்மாவாகிய நீயும் பரமாத்மாவாகிய உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆதார தலைவனும் இரண்டும் வேறு வேறல்ல இரண்டும் பிரமமே என்று அறிய வேண்டும் அப்படி அறிந்த காலை பிறப்பு தீர்வன் உன்னுடைய அந்த பிறவி துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் நீ முக்தி அடைவாய் இது நீ இவ்வளவு தூரம் கேட்டதனால உனக்கு இந்த உபதேசத்தை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சுருக்கமா நறுக்குன்னு முடிச்சிட்ட வேதாந்தம் உபனிஷத்துக்கள் வள என்று நீட்டிக்கொண்டு செல்வதில்லை நறுக்கென்று சுருக்கமாக சொல்லி முடிப்பது அவ தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் இது பொதுவான ஸ்டேட்மெண்ட் எவன் ஒருவன் தான் யார் என்றும் அதாவது ஜீவாத்மாவாகிய தான் யார் என்றும் தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தலை தனக்குள் இருக்கும் தலைவனாகிய பரமாத்மா யார் என்றும் இந்த இரண்டும் அறிந்த பின்பு இரண்டும் வேறு வேறல்ல இரண்டும் ஒன்றாகிய பிரம்மமாகவே இருக்கிறது என்றும் அறிந்து கொள்கிறார்களோ அவங்கள் அவர்கள் பிறப்பு தீர்வார்கள் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு அதுபோல நீ உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் நீ யார் என்று உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் உனக்குள்ள ஆதார தலைவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னை நீ கேட்கையாலே இது இது உபதேசித்தேனே இவ்வளவு தூரம் நீ வருந்தி வந்து விரும்பி கேட்டதனாலே நான் இவ்வாறாக உபதேசம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டாவது கவியை ஸ்ரீமத் தாண்டவராய் சுவாமிகள் தத்துவ விளக்கப்படலத்தில் நிறைவு செய்கிறார்கள் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேன் பின்னை அத்தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம் நாளை அடுத்த பதிமூன்றாவது கவியை தொடர்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ சத்குருப்தியோ நம ஹரி ூர்வருமத்தோர் மாம ஓருோ நம ஹரிய ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசி தருளிய கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலத்தின் பதிமூன்றாவது செய்யுள் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் என்னைத்தான் சடனா உள்ள தென்னியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவருண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் நினைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரேன் குருநாதா என் தந்தையே உன்னை சரணாகதி அடைந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பிறவி துன்பத்திற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னாயே பஞ்ச கோஷ பாச பின்னல்களை நீக்குவதற்குரிய வெட்டி எறிவதற்குரிய ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னாயே வழி என்னதென்று எனக்கு காட்ட வேண்டும் என்று அழுது முறையிட்டு விண்ணப்பித்து சொல்லிக்கொண்டதன் பேரில் குருநாதன் கருணை கூர்ந்து உபதேசம் செய்தார் தம்பி இந்த பிறவி துன்பம் நீங்க வேண்டுமென்றால் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவுந்தானே என்றும் உன்னை நீ அறிந்தாயாக உனக்கொரு கேடும் இல்லை என்றும் குருநாதன் உபதேசித்தான் அவ்வளவுதான் உபதேசம் அப்படின்ட்டார் எவன் ஒருவன் தான் யார் என்றும் தனக்கு ஆதாரமாக உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா யார் என்றும் பின்பு தானாகிய ஜவாத்மாவும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவும் இரண்டும் பிரம்மமாகவே இருக்கிறது என்ற ஞானமும் வரப்பெற்றவர்கள் அவர்கள்தான் தன்னைத்தான் அறிந்தவர்கள் ஆகும் என்று பன்னிரண்டாவது கவியிலே உபதேசம் செய்து அருளினார் சீடனுக்கு திடீரென்று மனசிலே ஒரு குழப்பம் குருநாதன் நம்மை ஒன்றும் அறியாத முட்டாளென்று நினைத்து விட்டாரோ நமக்கு எதுவும் ஆன்மீக விஷயங்களாகட்டும் உலக விஷயங்களாகட்டும் எதுவும் தெரியவில்லை என்று நினைத்து விட்டாரோ என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவருண்டோ குருநாதா இந்த உலகத்தில் தான் யார் என்று அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அவன் படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் தான் யார் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நான் ராமசாமி எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமி எங்கள் ஊர் தஞ்சாவூர் இப்படி ஒருவரை பற்றிய பயோடேட்டா அவரை பற்றிய குறிப்பு தான் யார் தன்னுடைய தந்தையார் தன்னுடைய தாயார் யார் தான் எந்த ஜாதி தான் எந்த ஆசிரமம் தான் எந்த வருணம் தான் எந்த பரம்பரை என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவருண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்திறந்து உழலுவானேன் குருநாதா எவன் ஒருவன் தன்னை தான் அறிந்தவனாக இருக்கிறானோ அவன் பிறவி துன்பத்தை நீக்கி விடுவான் பிறவி துன்பங்களிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவான் என்று சொன்னீர்களே இந்த உலகிலே எல்லோரும் தன்னை பற்றி அறிந்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள் தன்னை அறியாதவர்கள் யாருமே இல்லையே ஆகவே அவர்களெல்லாம் இந்த பிறவித் துன்பத்திலிருந்து பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுபடவில்லையே குருநாதா பெண்ணைத்தான் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் ஏன் அவர்கள் இன்னும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னைத்தான் சடனா உள்ளத் எண்ணியோ சொன்னீர் ஐயா நான் ஒன்றுமறியாத முட்டாள் என்றா சொன்னீர்கள் குருநாதா சடன் என்று சொன்னால் முட்டாள் ஒன்றும் தெரியாத முட்டாள் அப்படி நினைச்சு சொல்லிட்டீங்களா சாமி நின்னைத்தான் நம்பின்கு நிர்ணயம் அருளுவீரே நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் உங்களை விசுவாசித்து அதாவது சாதன சதுட்டயத்தில் சிரத்தை என்று சொல்லும் பொழுது அந்த பரம சர்க்குருநூல் அன்பு பற்றலை சிரத்தையாகும் குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசகஸ்ரத்தா என்று வேதாந்தம் சொல்லுகிறது குருவினுடைய சொற்களில் நம்பிக்கையோடு அவர் சொல்லி கொடுக்கும் சாஸ்திர விஷயங்களில் நம்பிக்கையோடு எவன் ஒருவன் வருகிறானோ அவன் இந்த சாதன சதுர்டயங்களில் தகுதிகளை பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார் சிறத்தையை பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார் நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நின்னைத்தான் நம்பினேருக்கு நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் குருநாதா எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன் மனைவி மக்கள் செல்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் குருநாதா எனக்கு ஒரு உறுதியை எனக்கு ஒரு உறுதியான உபதேசத்தை முக்தி அடையக்கூடிய உபாயத்தை தெளிவாக உபதேசி தருள வேண்டும் என்று மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்கிறான் ஆக இந்த கவி குருநாதன் தன்னை ஒன்றுமறியாத முட்டால் என்று நினைத்து விட்டாரோ என்ற சந்தேகத்தின் பேரிலும் தன்னை எப்படி அறிய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவில்லாத தன்மையையும் காட்டுகிறது ஆகவே மீண்டும் குருவிடம் விண்ணப்பித்து எனக்கு ஒரு உறுதியான உபதேசத்தை நல்க எனக்கு புரியும்படியாக உபதேசி தருள வேண்டும் ஐயா जामहे सुगन्धिं पुष्टि वर्धनम् मृत्यो ओं श्री सद्गुभ्यो नम हरि कड़ பதிமூன்றாவது செய்யுள் கைவல்யன் அவனீதத்தின் தத்துவ விளக்க படலத்தில் பதிமூன்றாவது செய்யுள் என்னைத்தான் சடனா உள்ள தென்னியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவருண்டோ பின்னைத்தான் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழளுவானேன் நின்னைத்தான் நம்பினேருக்கு நிர்ணயம் அருளுவீரே ஐயா குருநாதா நான் மூடனின்றி நினைத்து விடாதீர்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் என் அறிவிற்கு புரியும்படியாக உதைசி தருளுங்கள் தன்னை தான் அறியாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லோரும் தன்னை தான் அறிந்திருக்கிறார்கள் நானும் என்னை நன்றாக அறிந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் என்ன என்று தெரியும் என்னுடைய பெற்றோர்கள் பெயர் தெரியும் என்னுடைய ஊர் பெயர் தெரியும் எல்லாம் எனக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆனால் யாருமே பிறவித் துன்பத்திலிருந்து விடுபடவில்லையே ஐயா நீங்கள் என்ன சொன்னீர்கள் தன்னை அறிந்தவன் இந்த பிறவித் துன்பத்திலிருந்து விடுபடுவான் என்று சொன்னீர்கள் இந்த உலகில் யாருமே தன்னை அறிந்தவர்கள் யாருமே பிறவித் துன்பத்திலிருந்து விடுபடவில்லையே ஐயா நானும் விடுபடவில்லை எனக்கு ஒரு உறுதியான உபதேசத்தை உரை தருள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் விண்ணப்பிக்கிறான் அதற்கு குருநாதன் தெளிவுபடுத்துகிறான் தன்னை அறிதல் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார் அதுதான் பதினான்காவது கவியாக அமைகிறது இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்னபின் பின் தேகியார் இத்தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் குருநாதனுக்கு இவன் மேல வருத்தப்படுறதா சிரிக்கிறதா கோவப்படுறதா என்ன பண்றதுன்னு பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் இப்ப இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார் தம்பி தன்னை அறிதல் என்று சொன்னால் உடம்பிற்குள்ளேயே இந்த உடம்பு என்பதற்கு தேகம் என்று பெயர் இன்னது தேகம் இந்த உடம்பிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று அழியாத பொருள் தேகி என்று பெயர் இன்னது தேகம் தேகி இவன் இவன் தேகி அப்ப நமக்குள்ள ரெண்டு பொருள் இருக்கப்பா ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிற பொருள் தூளமாக கண்ணுக்கு தெரிகிற பொருள் அது தேகம் நீ சொல்றையான் அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தூளமாக இருக்கக்கூடிய உடலை பற்றி தான் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் தம்பி அது தன்னை அறிந்தது ஆகாது இந்த தேகத்தை பற்றி எல்லாம் யார் யார் தெரிந்திருக்கிறார்களோ இந்த தேகத்தினுடைய சொந்தங்களை பற்றி தெரிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னை அறிந்தவர்கள் ஆக மாட்டார்கள் இந்த தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தேகி என்ற ஒன்று அழியாத ஒன்று இருக்கிறது இவன் தேகி என உணர்வான் யாவன் அந்த தேகியை பற்றி யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதாவது தேகம் வேற தேகி வேற என்று பிரித்தறிய தெரிந்தவர்கள்தான் தேகியார் என்பதை தெளிவாக அறிந்தவர்கள்தான் தன்னைத்தான் அறிந்தவர்கள் ஆகும் என்று குருநாதன் உபதேசித்தர் எழுகிறார் பின்னை சீடன் மீண்டும் கேட்கிறான் இத்தூளமல்லாமல் வேறே தேகியார் சாமி கண்ணுக்கு தெரியிற இந்த உடம்பு நான் தான் எல்லா நேரம் விழிப்பாத்தான இருக்கிறேன் சாமி தேகம்தான் தெரியுது தேகின்னு சொல்ற ஒன்னு எனக்குள்ள இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் தானே சாமி பின்னை தேகம் யார் இத்தூளமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டான் என்னடா தம்பி தேகம் தேகி என்பதற்கு உனக்கு பிரித்தெறிய கூட தெரியவில்லையே ஜட பொருள்களாகிய கண்ணுக்கு தெரியக்கூடிய நாமரூபமாகிய இந்த தேகம் இதுதான் நீ என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே இது அழியக்கூடியதல்லவா இது மாறக்கூடியதல்லவா இது நிலையில்லாததல்லவா இது அனித்தியமல்லவா இதற்குள்ளே அழியாத ஒரு பொருள் இருக்கிறது அதற்கு தேகி என்று பெயர் அதை இவனுக்கு எப்படி உணர்த்த முடியும் இவனுக்கு எப்படி உணர்த்த முடியும் என்று சொல்லி அவனு அவனுடைய அறியாமை நினைத்து அவனுடைய அந்த என்ன சொல்லலாம் அவன் மேல் கோவப்படுவதா வருத்தப்படுவதா சிரிப்பதா ஒன்றும் அறியாமல் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டான் ஒரு பக்கம் வருத்தம் அவனுடைய அறியாமையை பார்த்து இன்னொரு பக்கம் இப்படி கேட்கிறானே கள்ளங்க இல்லாமல் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறானே இவனுக்கு எப்படியாவது உபதேசம் செய்து இவனை புரிய வைக்க வேண்டும் இவன் கட்டாயம் படித்து விடுவான் என்று சொல்லி நகையும் வருன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும் என்றார் சொன்ன பின் தேகியார் இத்தூலமல்லாமல் என்றான் பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார் இந்த கவியிலே அதாவது கைவல்ய நடிகம் தத்துவ விளக்க படலத்தின் பதினாலாவது கவியிலே தேகம் தேகி என்ற இரண்டு பொருட்கள் இருப்பதாக சீடனுக்கு முதலில் அறிமுகப்படுத்துகிறார் இனி உபதேசம் தொடர்கிறது ஆக இந்த அளவிலே இந்த சிந்தனை நிறுத்திக்கொள்வோம் நாளை அடுத்த கவியை பார்ப்போம் ஓம் ஸ்ரீ சத்குரு பியோ நம ஹரியம் யமே சுட்டிவர் ஊர்வீனர்முத கைவல்ய நவநீதம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் உபதேசி தருளிய தத்துவ விளக்கப்படலத்தின் பதினான்காவது கவியில் தன்னை அறிதல் என்றால் என்ன என்பதை சீடனுக்கு விளக்கினார் தன்னை அறிதல் என்பது தேகம் இன்னது தேகி இது என்று யாரால் பிரித்தறிய முடுகிறதோ பகுத்தறிய முடிகிறதோ அவன்தான் தன்னை அறிந்தவன் ஆகும் என்று உபதேசம் செய்தார் சீடனுக்கு அதிலே சந்தேகம் சீடனுக்கு அதிலே குழப்பம் குருநாதா நான் இந்த தேகத்தை நன்றாக அறிந்திருக்கிறேன் அதுதான் நான் என்று அறிந்திருக்கிறேன் நான் யார் என்று கேட்டால் என்னுடைய பெயர் என்னுடைய தகப்பனார் பெயர் என்னுடைய பிறந்த தேதி என்னுடைய இனம் மொழி என்னுடைய படிப்பு தகுதிகள் என்னுடைய தொழில் வருமானம் என்னுடைய முகவரி என்று என்னை இந்த உடம்பை சார்ந்த அனைத்து செய்திகளையும் நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் அதுதான் தன்னை அறிதல் என்று நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் தேகி என்ற ஒன்று இருப்பதாக சொல்லுகிறீர்களே இதுவரை நான் அதை அறியவில்லை என்று சந்தேகத்தோடு குருநாதனை கேட்கிறான் குருநாதர் தம்பியின் தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவுதோன்றா சுளுத்தி கண்டவன் நார் சொல்வாய் ஆகானின் அனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் தம்பி ஜீவாத்மாவாகிய மனித உடம்பு எடுத்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த கேள்வி கேட்ட உனக்கு தினந்தோறும் நீ மூன்று அவஸ்தைகளுக்குள் சென்று வந்து கொண்டிருக்கிறாய் ஒன்று கனவு மற்றொன்று சுளுத்தி அடுத்தது அப்ப கனவுக்கு சமஸ்கிருதத்துல சொப்பனம்னு பேரு சுளுக்கு சமஸ்கிருதத்தில் சுஷுக்தி சுளுத்திக்கு தமிழ்ல ஆழ்ந்த உறக்கம் நனவுக்கு சமஸ்கிருதத்தில் சாக்கிரம் ஜாகிரதம் என்று பெயர் ஆக மூன்று நிலைகள் மூன்று அவஸ்தைகளுக்குள் நீ நாள்தோறும் சென்று கொண்டிருக்கிறாய் நாம் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறோம் என்னென்ன கனவு சுளுத்தி நனவு இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் நாள்தோறும் சென்று வந்து கொண்டிருக்கிறோம் தம்பி நீ தேகி என்ற ஒன்றை இதுவரை நான் அறியவில்லை என்று சொன்னாயே இந்த கனவை கண்டது யார் இந்த ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பது ஆறு சாக்கிரத்தை அறிந்து கொண்டிருப்பது யார் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு ஒன்று இருக்கிறதே அதற்கு பெயர்தான் தேகி அந்த அறிவிற்கு பெயர்தான் தேகி அது இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இந்த மூன்று அவஸ்தைகளையும் அறிந்து கொண்டு விளங்கி கொண்டு ஆக மூன்று அவஸ்தைகள் என்ன என்பதை கவியிலே விளக்கி அதன் மூலம் அந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கும் அறிவுதான் தேகி என்று விளக்குகிறார் அப்படி சொல்லும் பொழுது மோகமாம் கனவு அதாவது ஒரு மயக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவு அடுத்து சோகமாம் கனவு தோன்றால் சுளுத்தி சுளுத்தி அவஸ்தை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சோகம் ஏன் அப்படியே நம்முடைய உடம்பு கிடந்து கிடைக்கிறது கால் நீட்டி அப்படியே படுத்திருக்கிறோம் எந்த ஒரு உடம்பை நறுவணங்களை கொண்ட வாசனை பொருட்களாலே பூசி நல்ல அலங்கரித்து நல்ல துணிகளால் அலங்கரித்து நல்ல ஒரு ஜோடனைகள் செய்து கொண்டு அந்த உடம்பு பிணம்போல் கிடக்கிறது அப்போ அது என்னவென்றே அந்த உடம்பிற்கு என்ன நேர்ந்ததென்றே தெரியவில்லை அதிலே போட்டிருந்த போட்டிருக்கக்கூடிய துணி மற்றதையெல்லாம் என்ன ஆனது எங்கே படுத்திருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு அந்த உடம்பு கிடக்க நாம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று வருகிறோம் ஆகவே சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி என்று சொன்னான் அப்புறம் நனவு சாக்கிரம் அது நாள்தோறும் எல்லாருக்கும் அது தெரியும் சாக்கிரவஸ்தை விழிப்பு நிலையில் நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக ஒரு ஜீவாத்மா மூன்று அவஸ்தைகளுக்குள்ளே சென்று வருகிறது அதாவது கனவு சுளுத்தி நனவு இந்த மூன்று அவஸ்தைகளையும் ஓர் அறிவானது ஒரே அறிவானது பின்னிருந்து அறிந்து கொண்டிருக்கிறது சாட்சியாக அந்த அறிவிற்கு தேகி என்று பெயர் என்று சொல்லி சீடனுக்கு இந்த தெளிவுபடுத்துகிறார்கள் இதை மீண்டும் சீடன் அவருடைய சந்தேகத்தை எழுப்புவதாக பதினாறாவது கவி அமைகிறது அதை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தத்துவ விளக்கப்படலத்தின் பதினைந்தாவது செய்யுள் தேகமல்லாமல் வேறே தேகியார் காணேன் என்றாய் சோகமாம் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய் சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் ஆர் சொல்வாய் ஆகணி நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய் இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்வோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமக அறிவோம் यजामहे ூர்வாரவர்ம ஓம்ீ சூ நம ஹம் ஜீவாத்மாக்களாக அதுவும் மனித பிறவி எடுத்த நாம் அனைவரும் நாள்தோறும் மூன்று அவத்தைகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று கனவு சொப்பனம் இரண்டாவது சுளுத்தி ஆழ்ந்த உறக்கம் மூன்றாவது நனவு சாக்கிரதம் இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் நாம் சென்று வந்து கொண்டிருந்தாலும் இந்த மூன்று அவஸ்தைகளை ஓர் அறிவானது சாட்சியாக இருந்து அறிந்து கொண்டிருக்கிறது அந்த அறிவிற்கு தேகி என்று பெயர் என்று குருநாதன் தெளிவுபடுத்த சீடனுக்கு இந்த மூன்று அவஸ்தைகளை இன்னும் சரியாக அவனுக்கு பிடிபடவில்லை நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி சுளுத்தி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருளுவீரே என்று குருநாதரிடத்திலே தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார் என்ன சந்தேகம் கண்டது நான் சுவாமி ஜாக்கிரம் ஜாக்கிரதம் என்று சொல்லக்கூடிய இந்த நனவு விழிப்பு நிலையை அதை அறிந்து கொண்டிருப்பது நான் அதுல எந்த சந்தேகம் இல்லை நனவு கண்டது நான் அந்த அறிவு என்ன அது நான் என்பது தெளிவாக இருக்கிறேன் அதுல சந்தேகத்திற்கிடமில்லை விழிப்பு நிலையை நனவை அறிவது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி இந்த சாகிரம் இந்த விழிப்பு நுழையினுடைய ஞாபகம் நீங்கி மயக்கமாகி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் இதற்கு அடுத்து இரண்டு அவஸ்தைகள் இருக்குன்னு சொல்றீங்களே ஒன்று கனவு மற்றொன்று சுழுத்தி இந்த ரெண்டு அவஸ்தைகள் அதை அறியக்கூடிய அறிவு எது என்பத்பற்றி எனக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கவில்லை ஒருநாதரே அதை அறிவது எது என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் வர்ற மாதிரி தெரியுது ஆனால் அது மறந்து போகுது மறைஞ்சு போகுது கனவு கண்டது என்ன யார் கனவை கண்டுகொண்டிருந்தார் யார் கனவை அறிந்து கொண்டிருந்தார் என்று ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அது அந்த ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அது மறைந்து போய்விடுகிறது பின்னே மறைக்கும் சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் கனவு காணும் பொழுது அந்த கனவை யார் அறிகிறார் என்ற அறிவு கொஞ்ச நேரம்தான் இருக்கு அதுக்கப்புறம் காணாமல் போய் மறைந்து போய்விடுகிறது சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருள் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க குருநாதரே ஜாகிய அவஸ்தையாகிய நனவை நான் அறிகிறேன் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் கனவு அவஸ்தையும் அதாவது சொப்பன அவஸ்தையும் சுளுத்தி அவஸ்தை ஆழ்ந்த உறக்க நிலையும் இதை அறியக்கூடிய அறிவு எது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்க பார்க்கும் இடத்து சிறிது நேரம் அது மனதிலே தோன்றி பின்னால் அது அப்படியே மறைந்து போய்விடுகிறது மறந்து போய்விடுகிறது சற்றே மனதில் உதைக்கும் பின்னே மறைக்கும் அது அருள் அது என்ன என்று எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்து அருள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சந்தேகத்தை குருநாதகத்திலே எழுப்புகிறார் மூன்று அவஸ்தைகளின் சாட்சி தான் என்பதிலே ஜாகிர அவஸ்த அவஸ்தையாகிய நனவு பற்றி தெளிவாக இருக்குது மற்ற இரண்டு அவஸ்தைகளாகிய கனவும் சுளுத்தியும் தெளிவில்லாமல் இருக்கிறது அந்த அறிவு எது என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லி இந்த கவி அமைகிறது தத்துவ விளக்க படலத்தின் பதினாறாவது கவியாக அமைகிறது நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றேவோல் தினம் அனுபவிப்பதொக்கும் சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருளுவீரே என்று இந்த பதினாறாவது கவியில் மூன்று அவஸ்தைகளை பற்றிய தன்னுடைய சந்தேகத்தை சீடன் எழுப்புவதாக அமைகிறது மற்றவை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோமாக ஓம் ஸ்ரீ சத்குரு பியோ நம மே சுகன் புஷ்டிவர் ஊர்வீனர்முமஸ்ரீ சூருபோ நம ஹரி ஓ ஸ்ரீமத்தாண்டவராய சுவாமிகள் உபதேசித் தருளிய கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்க படலத்தில் பதினேழாவது செய்யுளை இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு பார்க்க இருக்கிறோம் சீடனுக்கு படிப்படியாக உபதேசம் செய்து கூடிய குருநாதர் மூன்று அவஸைகள் இருப்பதை விளக்குகிறார்கள் அதாவது ஒன்று கனவு மற்றொன்று சுழுத்தி என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கம் அடுத்தது நனவு அதாவது ஜாகிரதம் ஆக கனவு சொப்பனம் சுளுத்தி ஆழ்ந்த உறக்கம் சுசுக்தி அடுத்து ஜாகிரதம் நனவு இந்த மூன்று அவஸ்தைகள் ஒரு மனிதனுக்கு நாள்தோறும் இருக்கிறது என்று விளக்குகிறார்கள் இந்த சீடராணவன் இந்த மூன்று அவஸ்தைகளை பற்றி அந்த அவஸ்தைகளை அறியக்கூடிய அறிவு ஏது என்று குருநாதர் கேட்க இந்த நனவை அறிகின்ற அறிவு அது நான் என்பது தெளிவாக தெரிகிறது குருநாதா ஆனால் கனவையும் சுசுப்தி என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்தையும் அறியக்கூடிய அறிவு இன்னது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது சற்றே உதிக்கும் பின்னே மறைக்கும் மனசில் அது என்னென்னு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஏதோ லேசாக களங்களாக அந்த அறிவு ஏது என்று புலப்படுவது போல தெரிகிறது பின்னே அது மறைந்து விடுகிறதே அதை பற்றி ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது என்று சீடன் பதிலளிக்கிறார் குருநாதர் சீடனுக்கு எப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் ஒரு முடிவுக்கு வருகிறார் சீடனுக்கு எது தெளிவாக தெரிந்திருக்கிறது கண்களுக்கு புலப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் தூளமாக இருக்கக்கூடிய பொருட்கள் தூளம்னு சொன்னா கண்களுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் ஒரு பெயர் ஒரு உருவம் கொண்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் தூள பொருட்கள் என்றவை அப்ப தூளமாக தெரியக்கூடியவைகள் எல்லாம் சீடனுக்கு விளங்கி இருக்கிறது அதன் பின்னை சூட்சுமமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு புலனாகாத விஷயங்கள் எல்லாம் என்ன என்று தெளிவாக தெரியவில்லை ஆகவே சீடனுக்கு தெரிந்த ஒன்றை முதலில் இந்த உபதேச பாகத்தில் சொல்லி தெரியாத ஒன்றை அடுத்ததாக சொல்ல இருக்கிறார்கள் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார்போல் ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார்போல் தூலத்தை முன்பு காட்டி மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே இதான் இந்த உபதேசம் தாலத்தின் மரங்கள் காட்டி தனிப்பெற காட்டுவார்போல் அப்ப ஒரு வனாந்தரத்திலே நிறைய மரங்கள் இருக்கின்றன அந்த மரங்கள் இடையிலே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய கிளை இலை நடுவே தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த மரத்தை தாண்டி ஆகாயத்திலே வெட்டவெளியிலே தெரியக்கூடிய மூன்றாம் பிறைச்சந்திரன் தெரிகிறது மூன்றாம் பிறைச்சந்திரனை நேரடியாக ஆகாயத்திலே காணுவதென்பது அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது அப்ப மூன்றாம் பிறைச்சந்திரனை அறிந்த ஒருவன் அதை ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொன்னான் பார்க்காத ஒருவனுக்கு புலப்படுத்துவதற்காக அவனுக்கு காட்டுவதற்காக கண்களுக்கு தெரிந்த ஏற்கனவே அங்கே நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய மரம் மரம் மரத்தினுடைய கிளை கிளையினுடைய இலை அதையெல்லாம் காட்டி அதன் இடைவெளியிலே தெரியக்கூடிய தூரத்தில் ஆகாயத்தில் தெரியக்கூடிய அந்த பறைச்சந்திரனை காட்டுவார்கள் இந்த மரம் கிளை இலை எல்லாம் கண்களுக்கு தெரிந்த விஷயம் தூளம் தெரியாத விஷயம் அதன் உண்முடைய தெரியக்கூடிய மூன்றாம் பிறைச்சந்திரன் தாலத்தின் மரங்கள் காட்டி தனிப் தனிப்பிறை காட்டுவார்வோள் அடுத்ததாக ஆலத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததை காட்டுவார்வோள் ஆகாயத்திலே நட்சத்திரங்கள் பல பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது அதை அடையாளப்படுத்துவதற்கென்று அதிலே சப்த ரிஷி மண்டலம் ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்ற சப்தரிஷி மண்டலம் ஒரு கூட்டம் நட்சத்திர கூட்டம் அந்த சப்த மண்டலத்திலே வசிஷ்ட நட்சத்திரம் அதன் அருகே அருந்ததி நட்சத்திரம் அது கண்ணுக்கு தெரியாது அப்ப சப்தரிஷி மண்டலத்தை காட்டி அதிலே ஒரு நட்சத்திரமான வசிஷ்ட நட்சத்திரத்தை காட்டி அதன் அருகிலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுதல் அப்ப ஆக ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார்கள் போல் கண்ணுக்கு தெரிந்த சப்தரிசி மண்டலத்தின் வசிஷ்ட நட்சத்திரத்தை காட்டி கண்ணுக்கு தெரியாத அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவது போல தூளத்தை முன்பு காட்டி சூக்குமஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட இந்த சீடனுக்கு தேகம் என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது சாக்கிர அவஸ்தை விழிப்புநிலை என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது ஆக அவனுக்கு தெரிந்த விஷயங்களிலிருந்து அதை பற்றிய பாடத்தை அது எப்படி தோன்றியது என்பதையெல்லாம் முதலில் நடத்தி உபதேசித்து பின்னர் இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த அத்தியாத்ம விஷயமான அந்த பரம்பொருளை அந்த பிரம்மத்தை அதை இறுதியாக காட்டுவதற்காக முற்படுகிறார்கள் முனிவரர் தொடங்கினாரே முனிவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முனிவர் சிறந்த முனிவரர் முனிவர்களிலெல்லாம் அதாவது ஆச்சாரியன்மார்களிலெல்லாம் சிரேஷ்டமான மிக உயர்ந்த ஆச்சாரியனாகிய குருநாதர் தொடங்குகிறார் தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பெறை காட்டுவார்போல் என்று இங்கே காட்டிய அந்த உருவகமானது ஷாகா சந்திர நியாயம் என்று அழைக்கப்படுவது ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார்போல் என்று சொன்னது தூள அருந்ததி நியாயம் என்று அழைக்கப்படுவது ஆக இந்த இரண்டு நியாயங்களை அடிப்படையாக கொண்டு கண்களுக்கு தெரிந்த மரம் கிளை இலை ஆகியவற்றையெல்லாம் காட்டி கண்ணுக்கு தெரியாத மூன்றாம் பேரை சந்திரனை காட்டுவது போலும் கண்களுக்கு தெரிந்த ஆகாயம் அதிலே சப்த ரிஷி மண்டலம் அதிலே வசிட்ட நட்சத்திரம் எல்லாம் காட்டி கண்ணுக்கு தெரியாத அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவது போல சீடனுக்கு உபதேசம் செய்ய தொடங்கிய முனிவரர் சிரேஷ்டமான இந்த குருநாதர் கண்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் அது எப்படி தோன்றியது என்பதையெல்லாம் உபதேசித்து அதற்கு மூல காரணமாகிய பிரம்மத்தை பற்றி பின்பு சொல்லுவதற்காக முனைகிறார் மீண்டும் கவியை ஒரு தரம் படிப்போம் தாலத்தின் மரங்கள் காட்டி தனிப்பெறை காட்டுவார்போல் ஆலத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார்போல் தூலத்தை முன்பு காட்டி சுக்குமஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்க படலத்தின் பதினேழாவது செய்யல் நிறைவு செய்யப்படுகிறது இனி அடுத்த பதவியிலே பதினெட்டாவது செய்யுடை காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம் ஹரி ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக ஹரியோம்